ீதிாமிகிகேந்திரம்யம் சூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் எதீந்திரம் மதுபி நமாவ மாதமே சாாா விதையவிணம் மேவ ஓம் நமோவிதாம்பிராய்ஷிபோ மஹோருளவரானோமய மமாாநீ श्रोत्रमथो सर्वं வாக் ஸ்ோத்தமோமிஷம் மாஹம்மராமா அனராமரா தமையுமா கேனோபனிஷத் அத்வைத்த பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது நாம் எப்பொழுதும் நிறைவானவர்கள் என்பதை இந்த பன்மை கூட நம்ம வியாபாரிக திருஷ்டியில் சொல்கிறேன் ஆகையினால் நாம் எப்பொழுதும் நிறைவே வடிவானவர்கள் நிறைவு என்பது எங்கும் எப்பொழுதும் எல்லாமாகவும் இருக்கிறது ஆகவே எதுவும் நிறைவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை பூர்ணமேவோ அவசிஷத்தே இந்த உண்மையைத்தான் சொல்லிக் கொடுக்குறது எல்லா உபனிஷத்தும் இதைத்தான் சொல்கிறது கேனோ உபனிஷத்து ஒரு விதமாக அதை பிரசன் பண்ணுறது ஒரு ஒரு இந்த அத்வைத பரமார்த்த சத்தியத்தை தான் உபதேசம் பண்ணுகிறது நமக்கு வேற்றுமை வேற்றுமை எண்ணம் பலமாக இருக்குது பேத புத்தி ரொம்ப பலமாக இருக்குது துவைத்த புத்தி வேற்றுமை புத்தி பலமாக இருக்குது ஆனால் அந்த வேற்றுமை உண்மை இல்லைங்கிறதும் தெரிகிறது ஆனால் அந்த ஒற்றுமை அல்லது அத்வைத்த புத்தியை நமக்கு மனசில் பதியும்படி பலப்படுத்தி உபதேசம் பண்ணுகிறது உபனிஷத்துக்கள் ஆகவே அதில் கேணோபிஷத்தை நம்ம படிக்கிறோம் சாமவேத உபனிஷத்து இது தலவக்கார சாக்கை அப்படின்னு ஒரு சாக்கை சாமவேதத்தில் ஆயிரம் சாக்கைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள் சஹசிர சங்கேயா ஜாதா ஷாஹா சாம்ன பரந்தபுதத்தில் இருபத்தோரு சாக்கை யஜுர்வேதத்தில் நூற்றி ஒம்போது சாக்கை சாமவேதத்தில் ஆயிரம் ஷாக்கை அதரோணவேதத்தில் ஐம்பது சாக்கை என்று அதில் உட்பிரிவுகள் ஒரு சாக்கையை படிக்கிறதுக்கே குறைஞ்சது ஏ ஆறு ஏழு ஆகும் அதில் நல்லா தரவாக வரணுன்னா இன்னும் டைம் ஆகும் அதாவது மனப்பாடம் பண்ணுறது வெறுமனம் மனப்பாடம் பண்ணினால் போகாது அதுக்குன்னு காலமரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து டைம் கொடுக்கணும் வேறு இதுலேயும் கவனம் செலுத்தப்படாது அதுக்குரிய தர்மங்களை அனுஷ்டிச்சுருந்தால் தான் அந்த மந்திரம் தெய்வீக சக்தியோடு இருக்கும் அவங்க சொன்னா தான் அந்த மந்திரம் பலிக்கும் இல்லாட்டி சும்மா அது ஒரு சப்தம் அவ்வளோதான் பலனை கொடுக்காது ஆஹ் வேத மந்திரங்கள்லாம் தர்ம அனுஷ்டானத்தோடு தான் பலனை கொடுக்கும் தர்மா அனுஷ்டானம் இல்லாத வேத மந்திரங்களுக்கெல்லாம் பலம் கிடையாது அப்படி வேதங்கள்லேயே அது நிறைய பிரார்த்தனைகள்லாம் இருக்கு தர்ம அனுஷ்டானத்தை சத்தியான்ன பிரமதி தவியம் தர்மான்ன பிரமதி தவ்யம் குஷலான்ன பிரமதி தவ்யம் இதெல்லாம் விடக்கூடாதுன்னு வேதமே திரும்ப திரும்ப சொல்கிறது நான் உனக்கு எப்போ வேலை செய்வேன் தெரியுமோ நான் போட்டிருக்கிற கண்டிஷன் எல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நான் பலிப்பேன் எல்லாட்டி சும்மா வெறும் சத்தமாக இருக்கும் அரண்ய நான் சும்மா கத்தி என்ன இப்போ மழை மழை வர்றதுக்கு மந்திரம் இருக்குது மழையை நிறுத்துறதுக்கு மந்திரம் இருக்குது ஆனால் அந்த ஸ்ரத்தா பக்தியோடு சொன்னால் அது பலிக்கும் அந்த ஸ்ரத்தையை நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து தொழிலாக மாறி அது பணம் சம்பாதிக்கிற தொழில் கிடையாது வேதம் படிக்கிறதோ வேதத்தை சொல்லி கொடுக்கிறதோ அதெல்லாம் ப்ரொஃபஷன் கிடையாது அது ஈஸ்வர ஆராதனை நம்முடைய தர்மமே ஈஸ்வர ஆராதனை ஏன்னால் நமக்கு வந்து இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு முன்னால் ஒரு சமூகம் இருக்குது மனுஷ சமூகம் இருக்குது அந்த நிறைய மரங்கள்லாம் விரக்ஷ சமூகம் இருக்குது மற்ற எத்தனையோ ஜனங் இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது சாஸ்திரப்படி இந்த பிரபஞ்சமே பகவான் இந்த வர்ண தர்மமே ஈஸ்வர ஆராதனை தான் சமூகத்தை ஈஸ்வரனாக கருதுறது ஈஸ்வரன் எங்கேயோ தனியாக வைகுண்டம் கைலாசத்தில் இல்லை கோவிலில் வச்சிருக்கிறது ஒரு பூஜைக்காக பக்தியை வளர்க்குறதுக்காக ஆனால் இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரந்தான் நம்ம பார்க்குற சமூகம் நம்முடைய சுற்றி ஜனங்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான் ஒருத்தரும் நினைக்கணும் அதில் ஒரு பக்கம் நினச்சி இன்னொரு பக்கம் நினைக்கலங்கிறது தான் சிரமங்கள்லாம் வருது அந்த எல்லாரும் ஈஸ்வரனாக பாவனை பண்ணணும் பாவனையில் அதில் உண்மை நிறைய இருக்குது உண்மை நிறைய அடங்கியிருக்கு ஆகையினால அந்த வர்ண தர்மங்கள்லாம் அதை அடிப்படையாக கொண்டது அதை வேதங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ இந்த தலவக்கார சாக்கைன்னு ஒரு சாக்கை அந்த சாக்கையில் இந்த கேனோ ஒரு பௌர்ஷன் ஆதிசங்கர் இது ஒன்பதாவது அத்தியாயம் அப்படிங்கிறார் தலவக்கார சாக்கையில் இதுக்கு முன்னால நிறைய உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு காயத்ர சாம உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிராணனை முக்கியமாக வச்சு உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப வந்து தத்துவ தத்துவஜான உபதேசம் தொடங்குகிறதுன்னு சொல்றார் அவர் தொடங்குற போது சொல்றாரு சங்கராஜர் அதை பத்தி நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க தலைவக்கார சாகை எங்கே இருக்குது இதுக்கு முன்னால் என்னெல்லாம் போர்ஷன் சொல்லியிருக்கு அங்கே எப்படிலாம் இவர் சங்கராச்சார சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இது அப்படின்னு சர்ச் பண்ண தேடுறாங்க ஏன்னால் நிறைய காலம் சம்பிரதாயங்கள்லாம் நிறைய குறைஞ்சி போயிடுது நிறைய புரோக் ஆகிடுது அதனால் அவர் சொல்கிற கொட்டேஷன்லாம் எங்கே தெரியல இதெல்லாம் அக்காடமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம மோட்சம் அடையணும் நிறைவை உணரணுங்கிறதுக்காக படிக்கிறது அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கல இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி எல்லாம் நம்மளை வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பண்ணி புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்துலேயே போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா பிரமிப்பாக தான் இருக்குது இந்த வெள்ளக்காரங்கள் இந்த நாள் தேசத்தை ஆழிறபோது சில பேர் இதிலெல்லாம் ஆர்வம் எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள்ங்கிறதும் தெரிகிறது இப்போ ஆப்பியாய்த்தும் அமாங்காநிக்கி அர்த்தம் பார்க்க ஆரம்பித்தோம் காலம்பறை இந்த சாந்தி பாட்டத்துக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியமும் பலமும் வேணும் வியாதியும் வரக்கூடாது நன்றாக படிக்கிறதுக்கு பலம் வேணும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் பண்ணுவாங்க காடுகள்லாம் அந்த காலத்துல எல்லாம் வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது வேறு விதமான கம்யூனிகேஷனோ ஒன்றுமோ அதுலெல்லாம் கவனம் செலுத்துகிறதும் கிடையாது இன்றைக்கி எத்தனையோ காரியத்துக்கு இடையில நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படி இல்லை இதே கவனமாக இருந்து அதே காரியத்தை செய்திருக்கிறார்கள் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமும் பலமும் வேணும் அதை பிரார்த்தனை பண்ணுறோம் அப்புறம் அடுத்தது காலையில் பார்த்தோம் எல்லாம் சர்வம் ஔபனிஷதம் பிரம்ம அவுபிஷதம்னா உபனிஷத் பிரதிபாத்தியம் பிரம்மா இந்த இந்த டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் வந்து எல்லாம் முழுக்க முழுக்க என்ன இருக்குது மந்திரங்கள்லாம் இருக்குது எல்லாம் சென்டென்ஸாக இருக்குது எல்லாம் நேற்றிகேஷன் வேர்ட்ஸாக இருக்குது லெட்டர்ஸாக இருக்குது எல்லாம் இந்த சப்தங்கள் இதனால் சப்த பிரமாணம் அதெல்லாம் அந்த காலத்தில் இப்படிலாம் புஸ்தகமாகவும் கிடையாது அப்படியே மனப்பாடமாக வச்சுருப்பார் குரு ஹிரதயத்தில் வச்சிருப்பார் அதுக்கு அர்த்தங்களும் பாஷ்யங்களும் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார் அதனால அதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அபியாசம் பண்ணி வைத்திருப்பார்கள் அதனால எல்லாம் அவருக்கு மனசுலேயே இருக்கிறதுனால அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுத்துடுவார் அவுபிஷதம் பிரம்ம உபனிஷத்துக்கள்ல உபதேசிக்கப்பட்டிருக்கிற பிரம்மன்தான் அது சுருக்கமாக சொன்னால் குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக தெரிஞ்சக்கூடிய பிரம்மனந்தான் இதெல்லாமே உபனிஷத்துங்கிறது என்ன குருக்கிட்ட போய் சிஷ்யன் படித்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை திருடமாக பெற்று இந்த எனது லிமிடேஷன்ஸ் வரையறைக்குட்பட்ட தன்மையை பொருட்படுத்தாமல் விடுறது இதெல்லாம் நம்ம திரும்ப படிக்கப் போகிறோம் அதனால் அங்கே இன்னும் வி விஸ்தாரமாக பார்க்கலாம் அவன் சிஷ்யன் என்ன சொல்கிறான் பிரசாந்தி பாடம் சொல்கிற போது எல்லாம் பிரம்மந்தானே இது குருவும் சேர்ந்து தான் சொல்கிறார் தப்பு இல்லை சம்பிரதாயத்துக்காக அவரும் சொல்கிறார் அவன் சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தான் இது உபதேசிக்கப்பட்டுருக்கு எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அதெல்லாம் உபனிஷத்து தானே சொல்கிறது வேறு எதுலேருந்து நமக்கு எல்லாம் பிரம்மங்கிற ஞானம் கிடைக்கிறதில்லை ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு அதில் இது மோட்சசாஸ்திரம் மோக்ஷாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் வேதாந்தம் உபநிஷத்து இந்த உபனிஷத்தில் பிரம்மனை பற்றி தான் மெயினாக சொல்லியிருக்கு வேத பூர்வ பாகத்தில் தர்மத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கு வேதாந்த பாகத்தில் பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கு சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா எதிலிருந்து இந்த ஜானம் வருது இந்த பிரம்ம ஜானம் தெளிவாக எதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது சும்மா அங்கங்கேயும் கேட்குற விஷயமெல்லாம் போகிறாது ஒருத்தர் அங்கங்கேயாவது சொல்லியிருக்கிறதுலாம் போகாது சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும் முறையாக படிக்கணும் ஒரு நல்ல முறையாக சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கிட்ட போய் படிக்கணும் பொறுமையாக படிக்கணும் ரொம்ப நாளைக்கு படிக்கணும் புரியிற வரைக்கும் படிக்கணும் இடையில சந்தேகம் வந்தால் குருக்கிட்ட கேட்கணும் அதுக்கு தான் ஆரோக்கியம் வேணும் பலம் வேணும் அப்படி படித்தாதான் இந்த ஜானம் என்ன நம்ம முழுக்க முழுக்க துவைத்த ஜானம் படிக்கிறோம் அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார் இந்த ஜானம் ஒரு ஞானந்தான் ஞானம்னு சொல்லுவேன் மற்ற ஞானத்தை எல்லாம் ஞான ஆபாசம் அக்ஞானந்தான் அப்படிங்கிற ஞான ஆபாசம்னா என்ன உண்மையான ஞானம் அதாவது உண்மையான ஞானம்னால் அங்கேயும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எதெல்லாம் நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதோ அந்த நாலெட்ஜெல்லாம் அஜ்ஞான சமானங்கிற கிருஷ்ணர் ஏதத் ஞானம் இது புரோக்தம் அஜானம் எதத்தோன்யதா இதத்தான் நான் ஞானம்னு சொல்லுவேன் மற்றதெல்லாம் நான் ஞானம்ங்கிற இதில் சேர்க்கவே மாட்டேன் தர்மசாஸ்திர ஞானத்தை கூட அப்படி தான் சொல்கிறார் ஏன்னா தர்மத்தை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க நம்ம தர்மத்தோட பலனை அனுபவிக்கணும் புண்ணியத்தை அனுபவிக்கணும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா எடுக்கணும் மறுபடியும் ஜென்மம் எடுக்கணும் ஆ தர்ம ஜியானம் அதெல்லாம் கூட நமக்கு வந்து அக்ஞானம் அது வேணும் ஆனால் அதோடு நிற்கக்கூடாது இந்த ஜானத்துக்கு வந்துடணும் இந்த ஜானத்துக்கு வந்தால் தான் அந்த ஜானத்தை அடைஞ்சு நம்ம பண்ணினதுக்கு பிரயோஜனம் ஆகவே சர்வம் பிரம்மௌபனிஷதம் ஔபிஷதம் பிரம்ம சர்வம் பிரம்மமயம் என்ன சர்வம் நாமரூபமயம்னு சொல்லலாம் எல்லா நாம நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் எங்கே பார்த்தாலும் ஒரே நேம் ஃபார்மாக தான் இருக்குது அப்படி சொல்கிறது ஒன்று நேம் ஃபார்மை மாத்திரம் பார்க்குறவன் வந்து அக்ஞானி நேம் பார்க்குறான் ஃபார்ம் பார்க்குறான் அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் பார்க்குறான் அதில் இருக்கிற குணங்களை பார்க்குறான் நாமம் ரூபம் கர்ம குணங்கள் அதெல்லாம் பார்த்து அதில் இருக்கிற தாரதமியத்தை பார்க்குறான் தன்னையும் நாமரூபமாக பார்க்குறான் தன்னுடைய நாமரூப கர்மங்களை பார்க்குறான் தன்னுடைய குணங்களை பார்க்குறான் தன்னுடைய தாரதமியங்களை பார்க்குறான் கம்பேர் பண்ணுறான் ஹண்ட்ரட் எப்படி சுகம் வர முடியும் எங்கள் கம்பேரிசன் இருக்கோ அங்கே ஃபிள என்னது கம்பேரிசன் இருந்தால் க்ரெ என் இருக்கும் கம்பேரிசன் கிரடேஷன் கிரடேஷன் இருக்கிறதுல கம்பேரிசன் பண்ணுறோமோ தெரியாது வச்சுங்கோ ஆக இந்த அதனால் என்னென்னா மனசில் என்னது அப்படியே சாந்தியாக வரும் வேற்றுமைகளை பார்க்குற வேற்றுமைகளில் வந்து ஒப்பிடுற போது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருக்காது தாரத்தம் இருக்கும் திருப்தி வருமா வராது இன்னும் எஃபர்ட்டு எஃபர்ட் எடுக்கணும் இன்னும் சாமர்த்தியத்தை இது பண்ணணும் இன்னும் அடையணும் இன்னும் அச்சீவ் பண்ணணும் அதுக்கு எண்டு எங்கே இருக்குதுன்னா சொல்லவே முடியாது குவாலிட்டிக்கு எங்கே எங்கே முடிவு இருக்குது பெரிய மகா மாயு தரம் உயர்ந்த தரம் என்பது எங்கே இருக்கிறதுன்னா தரமுங்கிறதே ஆபேக்கம் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் சயின்ஸு அமெரிக்கா மெடிக்கல் சயின்ஸையும் கம்பேர் பண்ணினா இப்போ தெரியுது அதோட குவாலிட்டி எங்கே இருக்குது இந்தியனுடைய குவாலிட்டி எங்கே இருக்கு தெரியுது அது வேறு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண புனியம்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் எஃபர்ட் எடுக்கணும்னா சம்சாரந்தான் மிச்சம் எதுக்காக அலையணும் போகணும் படாது பாடுபடணும் அப்புறம் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட் என்ன அப்படி இருந்தாலும் என்னத்தை காப்பாற்றினாலும் இந்த சரீரம் வந்து நித்தியமாக என்ன இந்த கேள்வியெல்லாம் நிறைய வரும் அது ஒரு ஸ்மால் சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன் எத்தனையோ விஷயத்தில் அங்கே விட இங்கே சிலதெல்லாம் இருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னால் இந்தியாவுக்கு தான் வந்தாகணும் ஆன்மீகம்னா இங்கே தான் வந்தாகணும் நிறைய பண்டித்தர்கள் படிக்கிறது அங்கேயும் போகிறாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் தேவைப்படுறது இங்க இருக்கிற ஒரு சாங்டிட்டி டிவினிட்டி அங்கே கொண்டு முடியாது அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இங்கே கிடையாது தேவலோகத்துக்கு போனால் அங்கே ஒரு விதமாக இருக்கும் ஆனால் இதுக்கு என்னென்னா ஒரே வழி சர்வம் பிரம்மமயம் எல்லாம் பிரம்மனில் போடு எல்லா தாரதம்யத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போடு அது மாத்திரமில்லை எல்லாம் மாயா காரியம் மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ய சித்திரீகிருத்தம் மாயாவி மாயா கல்பித்த தேச காரணா வைச்சித்யம் விசித்திரம் ஒரு ஒருத்தரையும் மயக்கின்றே இருக்குது மாயை சின்ன வயசில் ஒரு விதமான மயக்கம் வாலிப பருவத்தில் ஒரே மோகாத்மகம் ஜகத்துனா கிருஷ்ணராக சொன்னார் கீதையில் திரிபிர் குணமயைர் ஃபாவை ஏபிஸ் சர்வமிதம் ஜகத் மோஹித்தம் நாபிஜாதி மாமேபிய பரமியம் திரிபிர்மயை ஏபிசர்வமிதம் ஜகத் எல்லாம் திரிணாத்மகம் மோஹித்தம் சத்து எல்லாம் மயங்கி போய் கிடக்கும் இந்த பிரபஞ்ச மக்கள்லாம் நாபிஜாதி ஏபிய பரம் அவம் மா ந அபிஜானாத்தி இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிரம்மஸ்வரூபமாகிய எண்ணெய் இவைகளெல்லாம் வியாபித்திருக்கிற எண்ணெய் அறியவில்லை அப்ப நமக்கு இந்த பிரம்ம தரிசனம் வேணும் ஆக நமக்கு வந்து துவைத்த மாயா தர்சனம் துவைத்த மாயா தரிசனம் அத்வைத பிரம்ம தரிசனம் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்கு சைமல்டேனியஸாக இருக்குது அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சா புரிஞ்சு போய்டும் கொஞ்சம் உட்காந்து பொறுமா யோசிச்சா புரிஞ்சு போயிடு சர்வம் பிரம்ம ஔபிஷதம் பிரம்ம ஒரு ஒரு இண்டிவிஜுவலையும் ஆராய்ச்சி பண்ணினா அதனுடைய மூலம் வந்து கடைசியில் பிரம்மனில் தான் முடியும் ஜேயம் எத் திரபக்ஷியாமி யஜ்யாத்வாமிரம் அஸ்ணுதே அநாதிமத் பரம் பிரம்மன் சத்தாசதுச்சே சர்வ பாணி பாதம் தத்து அனு அர்த்தம் அதுக்கெல்லாம் அதுக்கு எல்லா பக்கம் காய் கை இருக்கு காலிருக்கு சகசிரசீரிஷா புருஷா சகசிரபாதாட்சிசிருபாஹவே சர்வாணிபா தர்வோட்சிசிமுகம் சர்வ்மல்லோக்கேத்தி சர்வேந்திரியாசம் சர்வேந்திரியம் ஆசக்தம் சர்வபுச்சைவ நிர்குணம் குணபோகிருச்ச பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவ சூக்மத்வாத் தது அவிஜ்னேயம் தூரஸ்தம் சாந்தி கேச்சதத்து கீதை தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொட்டேஷன் சொல்கிறேன் அவ்வளோதான் பகவத்கீதையில் பதிமூணாம் அத்தியாயத்தில் அறியப்பட வேண்டியதுங்கிற தலைப்பில் பகவான் பிரம்மத்தை பற்றி சொல்கிறார் அப்படியே உபனிஷத்தோட சாரம் அதான் இங்கே பார்க்குறோம் இவன் சிஷ்யன் சொல்கிறான் எனக்கு பிரம்ம ஜானத்துக்காக வந்திருக்கேன் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதனால் சர்வம் பிரம்மௌபனிஷதம் இது ஸ்டேட்மெண்ட் அழ நிற்கிறது சர்வம் உபனிஷம் ஃபுல் ஸ்டாப் சர்வம் ஊபனிஷதம் பிரம்ம இதம் சர்வம் ஈஷா வாசியம் இதம் சர்வம் புருஷய வேதம் சர்வம் பிரம்மைவேதது அமிர்தம் புரஸ்திரம் பச்சாத் பிரம்மத்கட்சிணத பிரம்மோத்தரத அதஷ்டோர்த்தஞ்ச பிரசிருதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் உண்டகோபனிஷத்தில் படிச்சிருக்கோம் சர்வம் பிரம்மங்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு கிழக்க பிரம்மம் மேற்க பிரம்மம் வடக்க தெற்க மேலே கீழே நடுப்புற சர்வம் பிரம்மமயம் அ சர்வம் பிரம்மன்னு சொல்லுடுறான் அந்த நினைச்சாலே மங்களம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு அதி கல்யாண நித்திய கல்யாணசம்சிரமாம் வரதாச்சிரம்மதன் மங்களம் விது அப்படி ஒரு ஸ்லோகம் அழகான ஸ்லோகம் பிரம்மனை வந்து மங்களம்னு சொல்கிறது அதிக்கல்யாணரூபாத் அதிக்கல்யாணரூபாதுனா என்ன ஆனந்தம் கல்யாணம் வார்த்தைக்கு ஆனந்தம்னு அர்த்தம் மங்களம் ஆனந்தம் அதிக்கல்யாணரூபாத் நித்திய கல்யாணசம்சிர ஒரு நாள் அந்த ஆனந்தம் விலகிறதுல ஸ்மர்திருநாம் வரதத்வாச்ச தன்னை தியானிப்பவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது ஸ்மர்த்ருநாம் ஸ்மர்த்ருனா நினைப்பவனுக்கு வரதத்வாச்ச வரம் ததாதி வரத வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கிறதாம் நீங்க பிரம்மனை உங்களுக்கு ஆப்ஜெக்டா வச்சுண்டா அது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது பிரம்மன் சப்ஜெக்டா இருந்தா எல்லாமே நம்மளாயிடுறோம் அஸ்மர்திருநாம் வரதத்வாச்ச பிரம்ம தன் மங்களம் விதுகு பிரம்மத்தை மங்களம் என்று சொல்லுகிறார்கள் அதனால் பிரம்மனை நினச்சா கடவுள் சுருக்கமாக சொன்னால் கடவுள் அது இன்னொரு ஸ்லோகம் உண்டு மகா மகான்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக மங்கள ஸ்லோகமெல்லாம் சொல்ல வேண்டாம் எடுத்த உடனே சப்ஜெக்டை தொடங்கலாம் சில சமயம் அப்படி ஆரம்பிச்சுருவாங்க சாஸ்திரத்தில் சங்கரபாஷியத்தில் கூட கேனோபனிஷத்துக்கு நேர டக்குன்னு வியாக்கியானம் பண்ணுறார் ஒன்றும் மங்கள ஸ்லோகம் இல்லை அத உடனே அவர் சொல்கிறார் கேனன்னு சொன்னதுனாலேயே மங்களம் ஆயிடுத்துன்னு விட்டார் அவர் வியாக்கியானக்கார் சில உபனிஷத்துக்கள் எல்லாம் மங்களன் சொல்கிறார் சங்கராச்சாரியர் சில இதுல சொல்கிறது இல்லை மங்கள ஸ்லோகம் கிடையாது அதனாலேயே படிக்கக்கூடாதுன்னு சில பேர் சத்தம் போடுறான் எடுத்த உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுட்டார் ஒரு பிரார்த்தனை வேண்டாம் குருவையோ கடவுளையோ விநாயகரையோ கும்பிட வேண்டாமா சும்மா எடுத்தனே சப்ஜெக்டை தொடங்கி விட்டார் அப்போ இந்த புஸ்தம் படிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதாவது அவர்களுக்கு எப்போவுமே பிரம்ம தியானத்தில் இருக்கிறவர்கள் பிரம்மஸ்வரூபத்தை நினைக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக மங்கள ஸ்லோகம் சொல்லணும்னு ஒன்று அவசியம் கிடையாது அது சிஷ்டாச்சாரம் சம்பிரதாயத்துக்காக வேணால் சொல்லலாமே தவிர அப்படி சொல்லி ஆகணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் சர்வாக்கமங்கலம் எஷாம் ஹோ பகவான் மங்கலாத்தனோஹரி சர்வா சர்வா எப்பொழுதும் சர்வாரியு எல்லா காரியங்களிலும் நாஸ்தி கிடையாது தஷாம் அமங்கலம் அவர்களுக்கு அமங்கலம் கிதே கிடையாது சர்வாக்கியாஸ்தி தஷா மழம் यार्क न ये हृदय स्थो भगवान्दय तो भगवा मंगलायतनो हरी यशा हृदय मंगलायतन हिस् स्था सर्वकार अमंगम नास्ती आव अमंग कद मंगलकान वाक्यम सर्व ब्रह्म எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான் இது யார் கண்ணுக்குன்னு தெரியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னது எல்லாம் நாமரூபேதம் அதனால தான் நம்ம காசிப்பிங்கே காரணம் என்னதுன்னா பிரம்மனை யாராக காசிப் பண்ண முடியுமோ அரட்டை அடிக்க காசிப் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவையில்லாமல் பாலிடிக்ஸோ ஏதோ வீட்டு மேட்டரோ பர்சனல் மேடரோ கிர மேட்டரோ ஒய்ஃபை பற்றியோ ஹஸ்பண்டை பற்றியோ குழந்தைங்களை பற்றியோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ எதை பற்றியாவது கதை பேச அரசியலை பற்றியோ என்ன பேச இது தானே பேசப்போகிறோம் ஒன்று நம்மளை பற்றியே பேசுவோம் நான் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் இல்லாட்டி அவர் அப்படி ஆகும் இவர் அப்படி ஆகும்னு சொல்லிட்டுருப்போம் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டுருப்போம் பேசுகிற சப்ஜெக்ட்லாம் என்னது நம்ம என்னெல்லாம் பேசுகிறோன்னு கவனித்து பார்த்தா தெரியும் அதை பேசுறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியுது எதெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது நமக்குள்ளே இருக்குங்கிறதும் தெரியுது அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பற்றி பேசுகிறோம் நாம் விவகாரத்தில் நம்ம ஒன்று பேசுகிறோன்னு சொன்னால் நமக்கு அதுக்கு இம்பா முக்கியத்துவம் இருக்கிறதுனால தானே அதை பற்றி பேசின்னு இருக்கோம் நாம் இப்போ இதெல்லாம் தான் பேசின்ட்டுருக்கோம் நம்ம அதனால் நமக்கு என்னென்னா நமக்கு இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறத பற்றி யார் யோசிக்கிறா யோசிக்க அதனால் சுவாமி இதெல்லாம் ரொம்ப டஃப் இந்த அத்வைத பிரம்மன்லாம் நமக்கு ஒத்துகிறாது அப்படிங்கிறது நான் சொல்லப்படாது ஏதோ அஜ்ஞானி சொல்லலாம் சம்சாரி பக்குவம் இல்லாதவனால் நான் சொல்லலாமே தவிர ஒரு பொழுதும் இந்த உபனிஷத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிற பிரம்ம தத்துவம் இருக்கே அந்த பிரம்ம தத்துவம்தான் முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை அதனாலே மறந்து போய்கூட மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் மற்றவங்களை மாதிரி அரட்டை அடிக்கிறது கதை பேசுகிறது வீண் வம்பு பேசுறது அனாவசியமாக பிரச்சனைகளை வளர்த்துக்கிறது இல்லாத பிரச்சனையை கொண்டு வர்றது இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் அகம் பிரம்ம ந நான் எப்பவுமே பிரம்மத்தைத்தான் அதிகமாக தியானம் பண்ணுவேன் லௌகிக விவகார விஷயங்களை பற்றி எவ்வளோ மினிமம் வேர்ட்ஸ் கம்யூனிகேஷனுக்கு மினிமம் வேர்ட்ஸ் எது வேணுமோ அதுக்கு மாத்திரம்தான் பேசுவேன் மற்ற நேரமெல்லாம் நான் இதெல்லாம் அனாவசியமாக இந்த வாக்கை வீணாக்க மாட்டேன் வாச்சோஹி விக்லாபனம் ஹி தத்து அப்படின்னு உபநிஷத்து இன்னொரு இடத்துல சொல்கிறது அதாவது இந்த வாயை சொற்களை எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதே அது அனாவசியம் ஏன் வாக்ஷக்தியை வீணடிக்கிற அப்படிலாம் கேட்குறது அந்யா வாச்சோ விமுஞ்சா இதை தவிர வேற பேசாதே முண்டகோ உபனிஷத் சொல்கிறது அதிவாதி நபவத்தே இதை தவிர வேறு எதையும் அவன் பேச மாட்டான் எல்லாம் வந்து உபநிஷத்தில் இருக்குது அதிவாதி நபவத்தே அந்யாவாச்சோ விமுஞ்சத்த இதை தவிர மற்ற சப்தங்களை விட்டு விடுக யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பேசிட்டு போகிறான் அவனுக்கு என்னைக்கு புண்ணியம் வருதோ பக்குவம் வருதோ வந்துட்டு போட்டும் நீ சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை பற்றிலாம் பேசாதே இல்லை நான் கொஞ்சம் உலக விஷயத்தை ஊறுகாய்க்கு நான் அப்புறம் ஊருகாய் மெயின் டிஷ் ஆகிடுத்துனா அதனால் பிரம்மத்தை ஒரு நாடும் நான் நிராகரிக்க கூடாது கடவுளை நான் ஒருபொழுதும் மறுக்கக்கூடாது அகம் நான் பிரம்ம பிரம்மத்தை மெய்ப்பொருளை பரம்பொருளை நிராகுறையாம் நிராகரிக்க கூடாது நான் ஒருபொழுதும் கடவுளை நிராகரித்து விடக்கூடாது அப்போ நிராகரிக்க கூடாதுன்னா நிராகரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் ஏன் சொல்கிறேன் இந்த ப்ரேயர் எதுக்காக நான் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து இந்த துவைத்தம் வந்து அவரை ப அவ்வளோ பவர்ஃபுல் அட்ராக்ஷன் ஏன்னா அதுதான் ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் துவைத்தம் தான் புலப்படும் அத்வைதமாக புலப்படும் புத்திக்குத்தான் அத்வைத்தம் புலப்படும் இந்திரியங்கள்லாம் துவைத்தத்தை காட்டிகிட்டே இருக்கும் துவைத்தத்தில் இருக்கிற தாரதமியத்தை பார்க்குறோமே இது ரொம்ப நல்லாயிருக்கு இது அதைவிட நல்லாயிருக்கு இதுக்கு மட்டமாக இருக்குது இதான் இந்திரியங்கள் தானே குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது எது ஒரு பொருளுடைய ஒரு பேச்சினுடைய தரம் ஒரு பாட்டினுடைய தரம் ஒரு நிறத்தினுடைய தரம் ஒரு மனத்தினுடைய தரம் ஒரு சுவையினுடைய தரம் தொட்டு உணர் ஊர்வினுடைய தரம் எல்லாத்தையும் எது பிரிக்கிறது இதுதானே பிரிக்கிறது இப்போ இந்திரியங்கள் என்னைக்காவது பிரம்மனை காட்டுமா பிரம்ம இந்திரியங்கள் எப்பவுமே விகாரத்தை தான் காட்டும் மாடிஃபிகேஷனை தான் காட்டும் நிர்விகார நிர்விசேஷ சைதன்யத்தை அது புரியவே அதுக்கு புத்தி தான் இந்திரியங்களால் எதை அறியறோமோ அதை விசாரம் பண்ணுற புத்திக்குத்தான் அதிஷ்டானம் தெரியுமே தவிர இந்திரியங்களுக்கு எங்கே தெரிய போகிறதுன்னு அத்வைதம் அதனால் என்னென்னா எது பவர்ஃபுல் புத்தி பவர்ஃபுல்லாக இந்திரியங்கள் பவர்ஃபுல்லாக அனுபவ விவகாரத்தில் நம்ம அனுபவத்தில் எது ரொம்ப பவர்ஃபுல்னா இந்திரியங்கள் ரொம்ப பவர்ஃபுல் இதுதான் பிரபல பிரமாணம் பிரத்யப் பிரமாணம் தான் பிரபல பிரமாணம் சாஸ்திர பிரமாணமெல்லாம் அது வந்து படித்து படித்து நாளாக நாளாகத்தான் அதுக்கு பிரபலம் வரும் நிறைய ஸ்ரத்தை இருந்தாலொழிய வேதப்பிரமாணத்தில் நமக்கு வேதப்பிரமாணம் பிரபலமாகாது கண்ணுக்கும் காதுக்கும் ஊக்குக்கும் நாக்குக்கும் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளை அறியாமையே ரொம்ப கொடுத்து பழகி போயிட்டோம் ஆனால் இது வந்து உண்மையிலேயே இது என்னது நான் நமக்கு அனுகூலமாக பண்ணுறது இந்த கண்ணுங்க இந்திரியங்கள்லாம் எனக்கு அனுகூலமாக பிரதிகூலமானா நான் அதை உபயோகப்படுத்துறதை பொறுத்தது அது என்ன பண்ணும் அது ஜடவஸ்து அது பற்றி தான் படிக்க போகிறோம் இப்போ ஒரு நாளும் எனக்கு அதுக்கு தெரியாது எனக்கு அனுகூலம் பண்ணணுமா பிரதிகூலம் பண்ணணுமான்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் சாரமாக இது இந்த பாழா போன கண்ணுன்னு நம்மளையே சொல்லிக்கிறோம் இந்த பாழா போன கண்ணு எதை பார்க்கப்படாதோ அதைத்தான் பார்க்கறது பாழா போன மனசு எதை நினைக்கப்படாதோ அது பாழா போன மனசுன்னு அதுக்கு சொல்லிவிட்றோம் எல்லாம் ந நம்மை உபயோகப்படுத்துறத பொறுத்து அதுக்குதான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன் வேதம் வேத மாதா சொல்றதை கேட்கணும் வேதமா நம்முடைய நம்ம இந்த உடம்ப பெத்த தாய் உயர்ந்தவளா வேதத்தாய் உயர்ந்தவளா இந்த தாய் உயர்ந்தவுதான் அவ அஜானியா இருந்தா இந்த சரீரத்தை வேணா அவளுக்கு காப்பாத்த தெரியும் அது வந்து பசுமாடு கூட தன் கண்குட்டி அழகாக பார்த்துக்கிறது கோழி கூட தன்னோட குஞ்சை பார்த்துக்கிறது அது மாதிரி இந்த அம்மாவுக்கும் அந்த இன்ஸ்டிங்காக அது இருக்குது இந்த குழந்தையை பார்த்துக்கணும் தன் வயிற்லேருந்து வந்த குழந்தையை பாதுகாத்துக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை பார்க்கணும் ஆசை இருக்கும் அவளுக்கு லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது குழந்தையினுடைய மனசாந்திக்கு என்ன உபாயம்னு அம்மாவுக்கு தெரியுமா பெத்த தாய்க்கு தெரியுமா அவளுக்கு மனசாந்தி இருக்கா அதனால தான் ஸ்ரீமாத்திரே நமஹா இப்போதான் லலிதா சாசன அவன் சொல்லிவிட்டு வரேன் அதில் ஸ்ரீமாத்ரே நமஹா சொன்னால் அவளுக்கு தான் தெரியும் அதுதான் வேதமாத்தா ஸ்ரீ மாதான்னு சொன்னாலே வேத மாதான்னு அர்த்தம் ஸ்ரீ சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் சொல்லி பாஸ்கர் ராயர் சொல்லியிருக்கார் சௌபாகிய பாஸ்கரத்தில் ஸ்ரீ மாதான்னா வேதமாதா இந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறவன அதாவது எப்படி இந்த அம்மா என்ன பண்ணுறா இந்த இந்த மாம்ச பிண்டம் இந்த சரீரத்தை பெத்த தாய் என்ன பண்ணுறா இந்த குழந்தையோடைய வளர்ச்சியை பார்க்குறா குழந்தையோட அழகை பார்க்குறா குழந்தைக்கு அணு அணு வா தலையை வாயி விடுறா நல்ல ட்ரெஸ் போட்டு விடுறா சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து பார்க்குறா சந்தோஷப்படுறா இந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா குழந்தைக்கு திருஷ்டி பரிகாரம் பண்ணுறா எல்லாம் செய்கிறா இந்த தாய் ஆனால் வேதத்தாய் அந்த தா அம்மாவை ஏற்றுனுட்டோமுன்னா நம்ம வளர்றதை பார்த்து அந்த அம்மாவும் சந்தோஷப்படுவோம் தர்மத்தில் வளர்றது சத்குணங்களில் வளர்றது ஈஸ்வர பக்தியில் வளர்றதை பார்த்து வேதத்தாய் சந்தோஷப்படுவாளாக மாட்டாள ரொம்ப சந்தோஷப்படுவா அதனால அவர் என்ன சொல்கிறார் ஒரு நாளும் நான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியல கடவுள் தத்துவம் எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக கடவுள் கடவுள் தத்துவத்தை நான் நிராகரித்து விடக்கூடாது உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் புத்திக்கு மாத்திரம் விஷயம் இந்திரியங்களுக்கு விஷயம் அல்ல இந்தியன்னா இந்த உபனிஷத்தை படிக்க தெரியும் இந்திரியன்னா நேதம் எதம் உபாசத்தேன்னு வரப்போகிறது மந்திரங்கள்லாம் எதை கண்ணால் நீ பார்க்க முடியாதோ ஆனால் எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ அதுவே அது அதுதான் பிரம்மம் அது நீ நீ பூஜை செய்யக்கூடிய வழிபடக்கூடிய பொருளாக பிரம்மம் என்பது இல்லை அப்படின்னு இந்த உபநிஷத்து சொல்ல போகிறது அதனாலேயே இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் என்னமோ மணிக்கணக்காக வாரக்கணக்காக ஒரு ஹோல் கேனோ உபனிஷத்து கேட்டுவிட்டு ஐ டோண்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னேள்னு வச்சுக்கோங்களேன் யாரும் சொல்ல மாட்டேன் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் கொஞ்சமாவது ஸ்ரத்த இருந்தால் தானே புரியும் அதுக்கு தான் அந்த மனசுக்கு புண்ணியம் நிறைய வேணும் ஒரு வாரம் கைனோபனிஷத்து கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு என்னோ சுவாமி அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார் புஸ்தகத்தில் இருக்கிறத படித்து சொல்லின்னு இருக்கார் அதெல்லாம் பிரம்மனாவது ஒன்றாவது அத்வைத்தமாகவுது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் என்னாச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது கேம்ப்புக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது உண்மை நல்ல பிரயோஜனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் இனிமே எனக்கு பிரம்மந்தான் பிரதானம் இந்த ஜகத்து லௌகிக்க விவகாரம் ஈவன் ரிலிஜியஸ் வியாபாரிக்கம் தார்மிக விவகாரம் எல்லாம் எனக்கு அதுக்கு கீழே தான் அகம் பிரம்மாஸ்மி ஜானந்தான் எனக்கு பிரதானம் அதுக்காக வேண்டி சொல்கிறான் அகம் பிரம்ம ந நிராகுரியாம் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் நம்ம சாஸ்திரத்திலேயே பார்க்குறோம் வேதத்தில் ரொம்ப ஸ்ரத்தை இருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிற தர்மங்களையும் அனுஷ்டிக்கிறார்கள் ஆனால் கடவுள் இல்லை என்கிறார்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் பெரிய அதிசயம் பரமவைதிகர்கள் பரிபூர்ண ஸ்ரத்தை உள்ளவர்கள் வேதம் சொல்கிறத கேட்பார்கள் சத்தியம் வத தர்மம் சரங்கிறத தலைமையில் வச்சுக்கொண்டு கொண்டாடுவார்கள் ஆனால் கடவுள் இருக்கிறார் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றது இல்லை அதனால அவர்களுக்கு பேர் நிரீஸ்வர வைதிகா நிரீஸ்வர வைதிகாகா நிரீஸ்வரவாதிகள் அதனால இப்ப சொல்கிறான் நான் அந்த குரூப்பில் இல்லை சுவாமி प्रम्मन अगुण प्रम्मन अक्सपन नुण प्रम्म अक्सपे उव कड़े वेरह कर्म फल दाता उव कड़े व्याहार नाक नानून पारमार्थिक ब्रह्म तत्व ना अक्सपनिक आगे महम्रह्म ஒரு நாளும் நான் வந்து பிரம்மனை நிராகரிக்க மாட்டேன் நிராகரிக்க கூடாது ஏன்னா நிராகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இவனுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்ததுன்னா அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் நிடுவான் தாங்க முடியாத உடம்பு வேதனையோ துன்பமோ ஏதோ பிரச்சனையோ என்னவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பில் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கிற போது ஜியானம் வேலை செய்யுமான்னா அதுக்குத்தான் இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது மைண்டை அப்போ தானே வேதனை வரும்போது யூஸ் பண்ணிக்க முடியும் கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த நெஃப்ரோ பாத்த பாத்தாலஜிஸ்ட் யோசிச்சேன் அப்போ ஸ்ரவணத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் மனனத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் நிதித்தாசனத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் கூட வரலாம் நம்ம ஃபீல்டில் கூட வரலாம் இந்த சுவாமி மனநத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி கூட சொல்லலாமா இருக்கும் போல் இருக்குன்னு காலப்போக்கில் ஆஹ மாஹம் பிரம்ம நிராகுறியாம் நாஸ்திகன் ஆயிடப்பட நாஸ்திகனா ஈஸ்வரனை வேதத்தை ஒத்துக்கிறது ஒரு பக்கம் வேதத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயமாக ஆயிடுறது ஆக பிரம்ம தத்துவத்தை நான் நிராகரிக்காமல் இருப்பேன் ஆக சாதாரணமாக சொல்லுக்கு பொருள் பெரிய பொருள்னு அர்த்தம் பெரிய வஸ்துன்னு அர்த்தம் அது தவிர அதுக்கு மேலாகவோ அதுக்கு சமமாகவோ ஒரு பொருளும் இல்லை அதுதான் கடவுள்னு சொல்கிறோம் ஆண்டவன் சொல்கிறோம் இறைவன் சொல்கிறோம் என்ன சொற்களை சொன்னாலும் சரி சகசிரநாமம் சொன்னாலும் சரி ஒரு சகசிரநாம ஒரு இது வச்சுருக்கேன் நான் பத்தாயிரம் நாமாவளி சிவனுக்கு ஒன்று இருக்குது அயுதநாமாவலி அயுத்தம்னா பத்தாயிரம் இந்த திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமிக்கு மூணு மூணாயிரம் நாமாவளினால் அர்ச்சம் அதுக்கு பேர் முச்சு குந்த சகசிரநாமம்னு இங்கே வந்து அஷ்டோத்திரமே பிரச்சனையில் இருக்கு நூற்றி எட்டு சொல்றதுக்கே பொறுமை இல்லை நிறைய பேருக்கு அப்போ பத்தாயிரம் நாமக்களை சொல்லணும்னா ஐயுத்தம்னா நம்பர் சம்ஸ்கிருதத்தில் பத்தாயிரம்னு அர்த்தம் பத்தாயிரத்துக்கு வந்து ஐயுத்தம்னு பேர் ஆக பிரம்மனை நான் ஒரு நாளும் நிராகரிக்க கூடாது அது இதுலேருந்து என்ன உபநிஷத்து மேலே எனக்கு இன்னக்கு இந்திரியங்களை விட ரிஷிகளுடைய வாக்கியத்தில் எனக்கு பரிபூர்ண விஸ்வாசம் இருக்குது ஏன் இந்திரியங்களை நான் வந்து முழுக்க முழுக்க இது இந்த இந்த இந்திரியங்களை எனக்கு சம்சாரத்தை தான் உண்டு பண்ணுறதே தவிர ஒரு நாள் எனக்கு நன்மையை செய்யலை ச நன்மையை செய்யலைன்னா அர்த்தம் அதை நான் தர்மமாக பயன்படுத்தினா தான் அது எனக்கு நல்லதை செய்யுமே தவிர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணினா தானே இது எனக்கு நன்மையை செய்யும் இந்த உடம்பையோ மனசையோ இந்திரியங்களையோ நான் எனக்கு மனசாந்திக்கு அனுகூலமாக இருக்கும்படி நான் பண்ணினாத்தானே அப்படி பண்ணாத போது இது எனக்கு எப்படி நல்லது செய்யும் ஒரு இதுக்கு பொதுவாகவே காமன் சென்ஸ்லே புரியணும் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்னுடைய வில் பவர் என்னுடைய எஃபர்ட்டில் தான் நான் தோஷம் சொல்லணும் எதையும் நான் மறுக்க மாட்டேன் சாஸ்திரத்தை மறுக்க மாட்டேன் குருவை மறுக்க மாட்டேன் ஏற்றுக்கொள்வேன்னு அர்த்தம் பிரம்மனை நான் நிராகரிக்கக்கூடாது பிரம்மனை பற்றி சொல்கிறது எது உபனிஷத்து தான் சொல்கிறது அப்போ உபனிஷத்தில் எனக்கு ஸ்ர்த்தை இருக்குது உபனிஷத்தில் சொல்கிற விஷயத்துலேயும் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது இதுலேயே இன்னொரு கருத்தும் இருக்குது அதாவது கடவுள் இருக்கார்னு நம்புகிறவனுக்கு தான் கடவுள் நான் புரிஞ்சுக்க முடியும்னு உபனிஷத்துக்குள்ளே சொல்கிறது கடோபநிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார் அஸ்தித்தேவோபலப்தவியா இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது நீ ஆராய்ச்சி பண்ணினா தெரியுங்கிறார் என்ன இது அதுக்கு நிறம் கிடையாது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தத் அபானிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சொல்கிற லக்ஷணம் ஒன்று கூட புறப்படாது புத்தி மாத்திரம் அதனால தான் கிருஷ்ணர் அழகா சொன்னார் கீதையில் சுகமாத்தியந்திக்கம் எத்தத்து புத்திகிராஹியம் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு அப்பாற்பட்டது ஆனா புத்தியால் கிரகிக்கப்படுவதுன்னு பக்குவப்பட்ட புத்தி அதுக்குதான் கமலஜதெய்தா அஷ்டகம் படிக்கிறோம் வித்யாம் சுத்தாம் ஜ புத்தி கமலஜதெய்தே சத்வரம் தேஹி மஹ்யம் அம்மா தாயே சாரதாம்பா எனக்கு வந்து சுத்தமான புத்தியையும் சுத்தமான வித்தியையும் சீக்கிரம் கொடு அப்படின்னு நரசிம்மபாரதி சுவாமிகள் பாடியிருக்கார் சுத்தமான புத்தி சுத்தமான வித்யை இந்த பிரம்ம வித்தியை சுத்தமான வித்தியை இந்த வித்தியையை புரிஞ்சிக்கிற புத்தி சுத்தமான புத்தி சுத்தமான புத்தி இந்த சுத்தமான வித்தியையை புரிஞ்சுக்கும் அதுக்காக அந்த பிரார்த்தனை பண்ணியிருக்கார் அவர் ஆஹா மாஹம் பிரம்ம நிராகுரியா ஒரு நான் நெகேட் பண்ணக்கூடாது என்ன வேணாலும் நெகேட் பண்ணுவேன் எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் வேண்டான்னு நான் சொல்லுவேன் எந்த பணமோ பதவியோ புகழோ எதை வேணாலும் நான் நிராகரிப்பேன் ஒரு நாளும் இந்த அத்வைத பரமார்த்த தத்துவத்தை நான் நிராகரணம் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இந்த உபனிஷத் படிக்கணும்னா அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு போகணும் சன்னியாசிகளுக்கு தான் இந்த பாடமே சந்நிய சிரவணம் குறியாது சன்னியாசம் பண்ணுற பர்பஸே எதுக்குன்னா இதெல்லாம் உட்காந்து டைம் கொடுத்து படிக்கிறதுக்கு தான் வேறு ஹோமமோ பூஜைகளோ எல்லாம் கிடையாது சன்னியாசிகளுக்கு நம்ம ஆசிரமம் சித்த சுத்திக்காக வச்சுருக்கோம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறது தான் காலம்பரத்துலேருந்து மத்திய காலம்பரம் மத்தியானம் வரைக்கும் உபனிஷத்து பாஷ்யங்கள் படிக்கிறது அப்புறம் கீதையை படிக்கிறது ஏதாவது பா பண்ணிட்டே இருக்குது நிதித்தியாசம் ராத்திரி படுக்கிறப்போ ராத்திரவும் நிதித்தியாசனா ராத்திரி நிதித்தியாசனம் பண்ணுங்கிறது சன்னியாசிகளையெல்லாம் அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கு கர்மாவை நிறைய குறை ஏதோ இந்த சரீரஸ்தி மாத்திர பிரயோஜனம் கர்மாவை மாத்திரம் பண்ணு இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு மற்ற நேரமெல்லாம் ஸ்ர ம ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணின்று அப்படி சன்னியாசி கட்டளை இட்ருக்கு அவன் இதை நிரா சன்னியாசம் வாங்கிட்டு பிரம்மனை நிராகரிச்சுட்டான்னா சன்னியாசமே அவுட்டு போச்சு சன்னியாசம் சன்னியாசத்தோட பலனே போய்டும் நான் எத வேண்ணால் நிராகரம் பண்ணுவேன் அஹம் துவைத்த நிராகரணம் கத்தம் இச்சாமி ந கதாபி அத்வைதிராகரணம் கோமி நான் துவைதத்தை நிராகரிக்கிறேன் அத்வைதத்தை ஒருபொழுதும் நிராகரிக்க மாட்டேன் அதை புரிஞ்சுக்கிறது அதுக்குதான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் அதாவது பகவ அஸ்தீத்தேவோபல்தவியர் யமதர்மராஜா அஸ்தீன்னு நீ ஒத்துக்குதான் வேணும் அஸ்தீத்யேவோபல்த தத்வபாவ பிரசீதத்தி நீ அதை அக்சப்ட் பண்ணி அப்புறம் அது கிளியராக உனக்கு விளங்கும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹம்பக் இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உனக்கு அது புரியாது அது இருக்குன்னு ஒத்துக்க என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு ஒத்துண்டியானா அது உனக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டே இவ்வளவு வேதங்கள் இத்தனை புராணங்கள் இத்தனை சாஸ்திரங்கள் இத்தனை மகான்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னு நீ சொன்னியானா நீ பேயாயிடுவேன் நான் சொல்ல திருவள்ளுவர் சொல்கிற உலகத்தார் உண்டு என்பது இல்லன்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும் மகான்களெல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பேய்க்கு சமமான கருதி அவன் பக்கத்திலே போகாதே அவன் அவளுக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணிவிடுவான் அவனும் பிரஹ்மந்தான் அது வேறு விஷயம் அதனால இன்னொரு உபநிஷன் தைத்திரிய உபநிஷம் சொல்லித்து இறைவனை இல்லை என்று சொல்பவன் தன்னையே இல்லை என்று நிராகரித்தவனாகிறான் இன்னும் அழகான வாக்கியம் வரும் நீ கோவில் கட்டணுமா பால விஷயம் பண்ணுமாங்கிற சமாச்சாரம் எல்லாம் வேறு பகவான் இருக்காருங்கிறது ஏற்றுக்கிறது வேற பகவான் நான் எப்படி நான் தியானம் பண்ணுறேங்கிற விஷயம் வேறு பிரம்ம வஸ்து இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் பிரம்மம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கின்றவன் தன்னையே பிரம்மமாக உணர்கிறான் காலப்போக்கில் அப்படி போட்டு அசன்பவதி அசத் அஸ்தி கைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லியில் இருக்கு அதுவும் ரொம்ப அழகான டெவலப்மெண்ட் ஆனந்தத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜானமயம் ஆனந்தமயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி ஆனந்தத்தை இல்லைன்னு நீ சொல்லுவியா இருக்கு அந்த ஆனந்தந்தான் பிரம்மன் ஆனால் அந்த ஆனந்தம் வெளியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படி கொண்டு வந்து உபதேசம் பண்ணுறது ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்பேஷ ஸ்லோகோ பவதி அந்த கனெக்ஷன் பார்க்கணும் ரொம்ப அழகு ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்பியேஷஸ்லோகோ பவதி அசன் நேவசபவதி அசத் பிரம்மே திவேதேத் அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் தத்தோவி திருத்தி அந்த மந்திரங்கள் எல்லாம் அப்படி இதுக்கு தான் சந்யாசம் ஹோல் டைம் இதுக்கே தான் கொடுப்போம் இந்த திங்கிங்க்கு அவ்வளோ டைம் வேண்டுருக்கு ஏன்னா தப்பாக சந்திச்சது பல வருஷமாக பல ஜென்மாவில் தப்பாக சிந்திச்சு சிந்திச்சு பழகி போயிடுது மனசு சரியாக சிந்திக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ரொம்ப நாள் ஆகுமே அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தாக ஆஹ மாஹம் பிரம நிராகுறையாம் அதாவது இறைவனை ஏற்றுக்கொள்பவன் இறைவனாகவே தன்னை உணர்கிறான் இறைவன் இருக்கிறான் என்ற அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறது வேறு விஷயம் வேதத்தில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அனுமானத்தினால் கடவுளை தீர்மானம் பண்ணுறதை பற்றி நம்ம பேசலை ஔபனிஷதம் பிரம்ம ஆனால் அந்த உபனிஷத்துக்குள்ளே சொல்லியிருக்கிற பிரம்ம தத்துவம் புத்திக்கு புரிகிற மாதிரி தான் உபனிஷத்து சொல்லிக் கொடுக்குறது சாஸ்திரம் வந்து மனுஷனுக்கு புரியறதுக்காக தான் இருக்கு அஜாத ஞாபகம் சாஸ்திரம்னு சாஸ்திரத்துக்கு லட்சணம் தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரம் வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் சாஸ்திரம் வேதம்னா ஜானம் சாஸ்திரம்னா என்னென்னா ஹிதத்தை உபதேசம் பண்ணுறது என்னை காப்பாற்றுற ஞானம்னு அர்த்தம் என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிற சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிற ஞானத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர் இந்த காண்டெக்ட்டில் பொதுவாகவே எல்லாத்துக்கும் அதுக்கு அதுதான் அதுதான் வாஸ்து சாஸ்திரம்னா என்ன இப்படி வீடு கட்டினா நான் கஷ்டப்படாம வாழ்வேன் ஜோதிஷ சாஸ்திரம்னா என்ன இதுபடி தெரிஞ்சுட்டு நான் என்னென்ன கர்மா செய்யணும் பரிகாரம் பண்ணுவோம் பண்ணினா நான் நிம்மதியா வாழ்வேன் எல்லாமே சாஸ்திரம் அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பிரம்மனை பற்றி அதை நான் நிராகரிக்க மாட்டேன் உபனிஷதம் சர்வம் பிரம்ம அந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை நான் ஒருபொழுதும் எனக்கு புரியவில்லை என்றாலும் அது புரியும் வரை நான் பொறுமையாக இருக்க வேண்டும் அது இல்லை என்று நான் ஒருபொழுதும் சொல்லக்கூடாது கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று நான் ஒரு பொழுதும் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது மாஹம் பிரம்ம நிராகுரியா அப்புறம் என்னாகும்னா அந்த பிரம்மன் நானேன்னு புரிஞ்சுப்பேன் எப்போ பிரம்மன் அதான் பகவான் அதான என்ன நீ ஜகத்காரணனாக ஏற்றுக்கொண்டு என்னை பூஜை பண்ணினியானா அப்புறம் நீயும் நானும் ஒன்று நானே வந்து குரு ரூபமாக சொல்லி தருவேங்கிறார் ததாமி புத்தி யோகம் நான் உனக்கு ஞான யோகத்தை கொடுக்குறேங்கிறார் அதனால தான் ஆர்த்த பக்தா அர்த்தார்த்தி பக்தா ஜிக்யாசு பக்தா பகவான்கிட்ட என் கஷ்டம் போகணும்னு முதல்ல போனேன் இருக்கிறது போரில் இன்னும் கொஞ்சம் குடுன்னு போனேன் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு எதுவுமே திருப்தியை தரல சரி இந்த பகவான் தான் யாருன்னு பார்க்கலான்னு பூஜை பண்ணினேன் எனக்கு உன்னை என்ன உன்னை எனக்கு உணர்த்துவாயே இந்த பாட்டு இருக்கேன் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே அருணகிரிநாதர் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே இப்போ உன்னை நான் எனக்குள்ள தெரிஞ்சுக்கிற பக்தியை குழுன்னு கேட்குறார் அப்படி பண்ணினான் என்ன பண்ணுறார் நான் இறைவன் இறைவன் அதுதான் ஜிக்யாசு பக்தி ஜிக்யாசு பக்தின்னா என்ன அர்த்தம் இறைவா உனது உண்மை வடிவை எனக்கு உணர்த்துவாயாக உன்னிடம் நான் பணம் கேட்கவில்லை பதவி கேட்கவில்லை புகழ் கேட்கவில்லை உறவுகளை கேட்கவில்லை ஒன்றும் நான் கேட்கவில்லை உன்னை எனக்கு உனது உண்மையை எனக்கு உணர்த்துவாயாக நான் யார் என்கின்ற உண்மையையும் நீ யார் என்கின்ற உண்மையையும் உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பற்றிய உண்மையையும் எனக்கு உணர்த்துவாயாக अब भगवान अब आनंदम्मा काम्लक्स इंडिजाल ना जिनासु भक्ति अद्क्रम ज्ञान भक्ति दृष्टिया ना ईश्वर पूज पड़े ஆனால் அத்வைத்த திருஷ்டியில் நான் நானும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற ஞானத்தோடு இருக்கேன் ரெண்டையுமே அழகாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்து விடுறது அத்வைதத்தை ரசிக்கிற துவைத்தத்தில் இருக்கேன் நான் துவைத்த விவகாரங்களை பண் தார்மீகமாக ஈஸ்வர பக்தியோடு பண்ணி கொண்டிருப்பதற்கிடையில் அத்வைத ஞானத்தை நான் அனுபவிக்கிறேன் அந்த அத்வைத ஞான அனுபவம் அத்வைத அனுபவம் இல்லை அத்வைத ஞான அனுபவம் இந்த நிராகரணம் பண்ணுறதுங்கிறது சொன்னால் ஒரு தாய்மான் பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது தாய் முரு இவர் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் எனச் சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தைப்பார் தோழி ஆ மாஹம் பிரம்ம நிராகுரியாம் ஒரு வழியாக முடித்தேன் இதை முடிக்கிறேன் மாஹம் பிரம்ம நிராகுரியா நான் ஒரு நாளும் நிராகரண பிரம்மனை நிராகரணம் எனக்கு புரியலேங்கிறதுக்காக நான் பிரம்மன் இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு புரியிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இந்த சயின்ஸு கொஞ்சம் எந்த சயின்ஸு ஆட்டமிக் சயின்ஸு உடனே புரிஞ்சு விடுறதா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கேட்டு பாருங்கோ உடனே ஈஸியாக புரியலன்னு சொல்ல சொல்லுங்கள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எத்தனை பேர் கிளியராக புரியறது சொல்லுங்கள் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்கா இல்லையா இருக்குது நிறைய பேர் தெரியுமா தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிளியராக சொல்லத் தெரியுமா ஒரு சயின்டிஸ்ட்கிட்ட கேட்டேன் சொல்ல தெரியும் ஆனால் இப்போ முடியாது அப்படின்னாரு அது மாதிரி தான் இதுன்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட பாஷை அது சொல்லப்போனால் அது கூட கஷ்டம் இது ரொம்ப சுலபம் ஐயே மெத்த சுலபம் நான் யாருக்கு நான் பக்குவம் இருக்கிறவனுக்கு ஐயே மெத்த கடினம் பக்குவம் இல்லாதவனுக்கு கடினம்தான் ஆஹ் ஈஸ்வரனை நான் ஒரு நாளும் நிராகரிக்கப்படாது கடவுளை ஆண்டவனை இறைவனை மெய்ப்பொருளை எல்லாத்துக்கும் மூலமான ஒரு வஸ்துவை ஒருபொழுதும் நான் நிராகரிக்க கூடாது ஏன் நிராகரிக்க கூடாது அது நிராகரிச்சியான உனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடையாது இறைவனை ந வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் உனக்கு எப்பவும் கஷ்டம் எல்லாம் இருக்கணும்னா பகவான ராகத்வேஷம் இல்லாத பகவானை சார்ந்தருன்னு திருவள்ளுவர் சொல்றார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறார் அப்பேற்பட்ட கடவுளை இல்லை நீ எப்படி சொல்ல முடியும் ஆக இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடாது அது நான் ஒரு அந்த அது ஒரு பெரிய பாபம் ஆக பிரம்மத்வேஷ் பிரம்மத்வேஷ கலசல நிதி ஒரு பிரார்த்தனையே இருக்குது நான் வந்து வேதத்தையோ வேதத்தை படிக்கிறவனையோ அதுக்கு அர்த்தம் சொல்கிறவனையோ அந்த சொல்லப்பட்டிருக்கிற பொருளையோ ஒரு நாளும் நான் நிந்திக்கக்கூடாது அது பெரிய பாபம்னு சொல்லியிருக்கு வேதங்கள் ஆக பிரம்ம சரி அடுத்தது நான் வந்து நான் வந்து கடவுள் நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டுறக்கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி நான் இறைவனை வந்து பற்றி கொண்டு இருப்பதை விடமாட்டேன் என்ன வேணாலும் எனக்கு துன்பம் கொடுக்கட்டும் பகவான் அதை நான் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறாருங்கிறதுக்கு நிறைய பேரை சொல்கிறாங்க பாருங்கள் வாழ்க்கையில் நீ இவ்வளோ கும்பிடுற என்ன பிரயோஜனம் எல்லாம் வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது அதுக்காக இவங்க சும்மா இந்த இன்னமோ பாவம் பண்ணமோ தெரியாது நம்ம நம்ம லெவல் அவ்வளோதான் பகவானோட பகவான் ஏதோ நமக்கு ஏதோ பிஸ்னஸ் மாதிரி வச்சுன்னு இருக்கும் என்ன நம்ம கேட்டால் கொடுக்கணும் நான் பண்ணினேன் உனக்கு அதெல்லாம் பண்ணணும் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணினேன் என்ன இப்படி பண்ணிப்படியே அப்படின்னு நான் சொல்கிறது அல்பம் அது அவருக்கு கும்பாபிஷேகம் அவர் கேட்டாரா அவர் ஒன்று பண்ண சொன்னாரா கும்பாபிஷேயம் அவர் தங்கத்தேர் கேட்குறாரா நகை கேட்குறாரா நீயா பண்ணிவிட்டு அப்புறம் கிடைச்சிட்டு நான் உனக்கு அதை பண்ணேன்னு இதை பண்ணேன்னு அவர் அன்ப கேட்கிறார் அவருக்கு சும்மா ரெண்டு வாழைப்பழத்தை நீ பக்தியா கொடுத்தா போறோம் பகவானே எடுத்து போரியோதன் அவ்வளவு பெரிய அரண்மனையில் வந்து தங்குன்னு சொன்னா விதுரன் வீட்டில் போய் தங்கினான் பகவான் கிருஷ்ணன் துரியோதனுக்கு பக்தி இல்லை விதுரனுக்கு பக்தி இருந்தது பகவான் பக்திக்குத்தான் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலை ஆ நம்ம ஒரு பெருசாக நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னும் பகவானுக்கு நிறைய பண்ணினதாக சொல்லின்ட்டு அதனால் வந்து எனக்கு நான் இதனால் ஒரு காலத்தில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது சுவாமி எல்லாம் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து அப்புறம் போயிடுச்சு நம்பிக்கையே போயிடுச்சு என்ன எல்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனை மனைவிக்கு பிரச்சனை குழந்தைங்களுக்கு பிரச்சனை அப்புறம் பார்த்தேன் இந்த சாமியை கும்பிட்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுன்னு இத்தனை வருஷம் கயிடுச்சு அதுதான் கடவுளை நிராகரி எப்படிப்பா நிராகரிக்கலாம் அவர் உன்னை வந்து துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்குகிறார் அது புரிய உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துகிறார் சுடச்சுட பொன்போல் ஒளிரும் சுடச்சுட துன்பம் நோக்கிருப்பவருக்கு துன்பத்தை நீ எவ்வளோ தூரம் தாங்குறியோ அவ்வளோ தூரம் உனக்கு உனக்கு மனோபலம் கூடுறது துக்கத்தை தாங்க தாங்க தாங்க மனபலம் மனோபலம் கூடுறது இன்பத்தில் மன கூடுமா துன்பத்தில் மன கூடுமா துன்பத்தில துன்பத்தில் இன்பத்தில் கஷ்டம் தாழ் சேர்ந்தால் மோட்சத்தை சேராதார் இறைவனடி சேருபவர்கள் நீந்து விடுவார்கள் எனவே கடவுளை இல்லை என்று முதற் ஏன்னா அது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு பகவான் இருக்கார் இருக்கார் இருக்கார் அவருக்கு கட்டுப்படு மகாமகா சிசிடிவி இந்த இதுக்கெல்லாமாவது இருக்குது அது மகாமகா சிசிடிவி ஈஸ்வரனுக்கு கட்டுப்படு ஈஸ்வரனுக்கு பயப்படு அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சு அறிவார் தொழில் அப்போ பகவானுக்கு கட்டுப்படுப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கோமே பயப்படுறான் சூரியனே பயப்படுறான்னா பீஷாஸ்மா துவாத்த்பவத்தே பீஷோதே திசூரியா அந்த இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு காற்று வீசுகிறது சத்தியேன வாஜுராவா திசத்தேனா தித்தியோரோ சதே திவி சத்யம் வாஜ்பிரதிஷ்ட எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கோம் அது தெரிஞ்சாதானே தெரியும் பார்த்தாதானே தெரியும் அதனுடைய மகிமையெல்லாம் மகான்கள்லாம் அதை புரிஞ்சு புரிஞ்சு எவ்வளவு சொல்லுகிறாரு அதனால நிராகரிக்கப்படாது ஆனால் என்னென்னா பகவான் வந்து அவரும் வந்து என்ன நிராகரிச்சுடப்படாது அடுத்தல மாமா பிரம்ம நிராகரோத் நான் இவ்வளோ நேரம் இதை சொல்லுவேன்னு நினச்சே பார்க்கலை ஏதோ நம்ம இதுக்கு அர்த்தம் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் வந்தேன் அதனால் ஒரு பொழுதும் இது சொல்கிறதே அவரோட இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு பிரம்ம நிராகரியாம் அப்படின்னா இறைவனை நிராகரிக்க கூடாது அடுத்தது என்னது மாமா பிரம்ம நிராகரோத் முடிச்சுட்டு போயிடலாமே உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ எனக்கு புரியணும் எனக்கு புரியறதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கும் புரியறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது என்னோட சேர்ந்து நீங்களும் சிந்தனை பண்ணினால் நம்ம சேர்ந்து சிந்தனை பண்ணுறோமா இல்லையா சந்தேகமாக இருக்கோ சாமி சிந்தனை பண்ணுறா அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா சாமி சிந்தனை பண்ணுறாரு எப்படி சிந்தனை பண்ணுறா நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் சிந்தனை பண்ணுறதை நீங்கள் அறிவால் பார்க்க முடியுமா மூஞ்சினால் பார்க்க முடியுமா இது பாடி லாங்குவேஜ் வேறு ஆனால் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இருக்க விஷயங்கள் இந்த புத்தியோடய விபூதி தானே அந்த விபூதி நம்மளுதா அது பகவானோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி வந்து அடிக்கடி அவர் ரசிச்சுப்பார் ரொம்ப நல்ல சுவாமி அவர் அவர் சொல்லுவார் அவருக்கு ஒரு நல்ல சிந்தனை வந்துவிட்டா அ வாட் எ ஒண்டர்ஃபுல் தாட் அவரோட தாட் அவர் என்ஜாய் பண்ணுவார் அவரோட தாட் அவர் என்ஜாய் அவர் அப்ஜெக்டே பண்ணுவார் சொல்லிப்ப அவரே தன் மனசில் வர்ற நல்ல எண்ணங்களை குறித்து தானே மகிழ்வார் இது யாருக்கு கிடைக்கும் அதனால என்னென்ன சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் அதை சொல்கிறதுனாலையும் அதை சிந்திக்கிறதுனாலேயும் அதனால வர்ற ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அது அதே மாதிரி இறைவனை நான் நிராகரிக்க கூடாதுங்கிற விஷயம் இருக்கட்டும் இறைவனை என்னக்கு அனுகிரகம் பண்ணாமல் போயிடக்கூடாது மா மா பிரம்ம நிராகரோத் இது அழகாக வேறு விதமாக சொல்லலாம் இங்கே வந்து துவைத்த புத்தியில் தான் பேசுகிறோம் சிலதெல்லாம் இது துவைத்த புத்தியில் பேசுகிறோமா அத்வைத்த புத்தியில் பேசுகிறோமாங்கிறதே கவனிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அந்த ஏழா அத்தியாயத்திலே சொல்கிறார் தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏகபக்திர் விசிஷியத்தை பிரயோகி ஜ்னானினோத்யர்த்தம் அஹம்சஜ மமப்பிரியா அதனால் என்னை விட்டு யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி तस्य அகம் என பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணியதி இது கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்குது அதாவது எல்லா இடத்துலையும் என்னை எவன் பார்க்குறானோ என்னில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை என்னை விட்டு அவன் பிரிவதில்லை எப்படி யோமாம் பஷ்யதி சர்வத்திர என்னை எங்கும் எவன் பார்க்குறானோ அப்புறம் சர்வஞ்ச மயி பஷ்யி எண்ணில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ தஸ்ய அகம் ந பிரணியாமை அவனை விட்டு நான் விலகி போவது கிடையாது அவனுக்கு நான் காணப்படாதவனாக இல்லை அறியப்படாதவனாக இல்லை உணரப்படாதவனாக நான் இல்லை சச்சமே ந அவனும் என்னை விட்டு பிரிவதில்லை ஏன்னா நானும் அவனும் ஒன்று ஞானீது ஆத்மயவேமதம் சங்கராச்சாரியர் சொல்கிறார் பகவத்கீதையில் அந்த ஆத்மாவை ஆயுதம் வெட்டாது இந்த அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் ஸ்லோகம் இருக்குது விநாசம் அவசிய ந கஷ்டித் கருத்து மருகதி பதினேழாவது ஸ்லோகம் பகவத்கீதையில் ரெண்டாவது அத்தியாயத்தில் இந்த ஆத்மாவை இறைவனாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறார் ஈஸ்வரோப்பி அசிய அவ்யச விநாசம் கருத்தும் ஈஸ்வரோப்பி நருகசி அப்படிங்கிறார் குத்தஹா ஏன் அப்படின்னா ஈஸ்வரேவோ ஆத்மா ஆத்மத்வாத் அப்படிங்கிறார் இறைவனே ஆத்மாவாக இருப்பதால் இறைவன் எப்படி நெருப்பு தன்னைத்தானே எரிச்சுக்குமோ நெருப்பு ஒரு நாளும் தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாது அப்படி ஆத்மாவை எதுவும் அழிக்காது இறைவனும் அழிக்க முடியாது ஏனென்றால் இறைவனே ஆத்மாவாக இருப்பதால் அப்படின்னு எழுதுகிறார் ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆனால் இங்கே துவைத்த புத்தியில் பார்க்குறோம் என்னமோ இறைவன் இறைவனால் நமக்கு எப்போவுமே இறைவன் உயர்த்தியும் நம்மளை தாழ்த்தியும் பார்த்தே தான் நமக்கு படிப்பு துவைத்த பக்தி தானே அதில் தான் இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இங்கே முழுக்க முழுக்க ஞானம் அத்வைதத்தில் உணர்ச்சிகளுக்கே இடம் இல்லை அத்வைதானத்தில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது அதனால தான் நிறைய பேருக்கு அத்வைதம் வந்து சுவாரஸ்யமாக இல்லை ஏன்னா கொஞ்சமாவது இமோஷன் இருக்க வேண்டாமா வரட்டுத்தனமாக இருக்கு ஒரே ட்ரை அதனால கொஞ்சம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சரி ஹேட்ரட் வேண்டாம் லவ் வேண்டாமான்னா நீ ஹேட்ரட் வேண்டான் லவ் வேண்டான்னு சொல்லுவோம் நம்ம இது நன்னா இல்லையே துன்பம் வேண்டானா இன்பம் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்றோம் இல்லையா அதனால தான் இரவு பகலற்ற இரவு பகல் இல்லாத வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் அப்படின்னா என்ன அர்த்தம் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எதுங்கிறார் ராத்திரியாவது பகலாவதுங்கிறார் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா தான் நமக்கு ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் இது கொஞ்சம் துவைத்த புத்தியில் பார்க்கணும் நாம் இறைவனும் என்னை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது அர்த்தம் இறைவனை நான் நிராகரித்து விடக்கூடாது இறைவன் என்னை நிராகரித்து விடக்கூடாது இவனுக்கு வந்து ஸ்ரத்த போராது இவனுக்கு இன்னும் இன்னும் உலகத்துலேயே அவனுக்கு எவ்வளோதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் அவன் ஹியூமன் பர்த்து கொடுத்துருக்கேன் ஐவகை பூதத்தை அவனுக்கு நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கேன் நல்ல தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் நல்ல சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன் இதை யூஸ் பண்ணாமல் இப்படியே தெரிஞ்சுன்னு இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஜென்ம ஒரு பிளஸ்ஸிங்ஸே கிடையாது கிருஷ்ணர் திட்டார் அந்த பதினாறாம் அத்தியாயத்தில் படித்து பார்த்தா தெரியும் அவர்களையெல்லாம் நான் வந்து தூக்கி எரியிறேங்கிறார் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேம யோனிஷு ஆசுரீம் யோனி மாப்பண்ணாஹா மூடா ஜென்மணி ஜென்மணி மாம பிராப்தெய்வ கவுந்தேய சொன்னதை கேட்கணும் அதுக்காக இதை இந்த விவகார திருஷ்டியில் புரிஞ்சுக்கணும் பகவான் எப்படின்னா கருணையே இல்லாதவரான்லாம் இல்லை நம்ம என்னவொன்னால் அக்கிரமம் பண்ணணும் அவர் பிளஸ் பண்ணணுமா அப்போன்னா பூஜை பண்ணுறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது பகவானை பூஜை பண்ணுறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது எல்லாருமே என்னவொன்னாலும் அக்கிரமம் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம் அவர் பிளஸ் பண்ணணும்னா அதெல்லாம் நடக்காது இதை பற்றியே பிரம்மசூத்திரங்களில் பெரிய விசாரங்கள்லாம் இருக்குது பகவத்கீதையிலையும் இருக்குது எட்டாவது அத்தியாயத்துலாம் இருக்குது கடவுள் நாம் செய்கிற செயலுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார் எனது வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு சொல்லியிருக்கு ஆனால் வேண்ட முழுதும் தருவோய் நீ அதனால் பகவான் முதல்ல சமக்கத்தில் இத்தனை கேட்போமா நாம முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு விஷயம் கேட்குறோம் கடவுள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி பிரார்த்தனை பண்ணுறபோது ஞானத்தையும் கேட்டு தான் பண்ணியிருக்கோம் சஞ்சமே மயஷ்டமே அதனால தான் அந்த அணுவாக்கம் மாத்திரம் நம்ம சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியமான அணுவாகம் சமகத்தில் மூணாக சஞ்சமே மயஷ்ஷமே பிரியஞ்சமே நு காமச்சமே காமஷ்டமே சௌம நசமே பதிரஞ்சமே ஸ்ரேய்ச்சமே வசமே யசஸ்ச்சமே பகச்சமே திரவிணஞ்சமே எந்தாச்சமே தர்த்தாச்சமே க்ஷேமஸ்மே திருதிச்சமே விஸ்வஞ்சமே மகஷ்டமே சம்பிச்சமே சம்விச்சமே ஜாத்ரஞ்சமே சூஷ்சமே பிரசூஷ்டமே சீரஞ்சமே லய்ட்டம ரிதஞ்சமே மிருதஞ்சமே அயக்ஷ்மஞ்சமே நாமயச்சமே ஜீவாதுஷ்டமே தீர்வஞ்சமே நித்தஞ்சமே சுகஞ்சமே சுதினஞ்சமே அழகான பிரார்த்தனை இந்த ஒரு போர்ஷன் அர்த்தம் சொன்னாலே பெரிய விஷயம் ஆக இறைவன் எனக்கு அருள் புரிவதை விட்டுவிடக்கூடாது மாஹம் பிரம்ம நிராகு மாமா பிரம்ம நிராகரோத் மா பிரம்ம மா நிராகரோத் இந்த இடத்துல சம்ஸ்கிருதம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒன்று மாங்கிறது வந்து இண்டிக் இண்டிக்ளைனபுள் அவ்வயம் மான்னா கூடாதுன்னு அர்த்தம் இன்னொரு மான்னா எண்ணெயின் அர்த்தம் எண்ணெய் இறைவன் நிராகரித்து விடக்கூடாது இவன் வந்து சரியில்லை இந்த ஜீவன் வந்து சரியாக நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டான் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல நான் என்ன பண்ண முடியும் நான் அவனுக்கு நல்லா ஆப்பரிச்சி வாய்ப்பு கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் அவன் என்ன பண்ணுறான்னா அது அவனுக்கு புரியலை அதோட மதிப்பே தெரியல அப்பா பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறார் பையனுக்கு அவனுக்கு மதிப்பு தெரியணுமே அந்த பணத்தை வச்சு அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்தான்னா பரவாயில்லை ஏதோ ஒரு கதை படித்தேன் ஏதோ ஒரு தானியத்தை கொடுத்து மூணு பேர்கிட்ட ஒரு தீவுக்கு போயிடுங்கோ இந்த தானியத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் வாழணும் அதுக்கப்புறம் நாங்கள் கப்பல் வரும் போட்டு வரும் அதில் நீங்கள் எல்லோரும் வந்துவிடலான்னு அங்கே போனவன்லாம் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான் கொஞ்சம் சில பேர் ஒழும்பு தோலும் ஆகிட்டான் ஒருத்தன் மாத்திரம் நல்லா புஷ்டியாக இருந்தான் என்னென்ன அங்கே போனவுடனே அதை விதைச்சுட்டான் மற்றவெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டுருந்தான் இவன் போன உடனே அந்த தானியத்தை நல்ல லேண்டெல்லாம் கல்டிவேட் பண்ணி நிறைய விதைச்சுட்டான் ஆள் நல்லாயிருக்கான் அவன் கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்துருக்கான் அவன் சொல்லிட்டான் நான் உங்கள் ராஜ்ஜியமே வேண்டாம் நான் இங்கேயே கிங் நானே இங்கே ஒரு கிங்டத்தை க்ரியேட் பண்ணுறேங்கிறான் புத்தியை புத்திசாலித்தன பகவான் கொடுத்துருக்கிறத வச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணலாமே இந்த சரீரத்தை வச்சுன்னு அவ்வளோ சக்தி இருக்குதுல அது நமக்கு அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அதுக்கான உற்சாகம் என்னதான் வள்ளுவர் சொன்னார் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் வேணும் ஆ பகவான் அவனுக்கு தான் முயற்சி திருவினை ஆக்கும் திருவினைன்னா என்ன செல்வம் திருனா பணம் வினைநா திருவினை செல்வத்தை உண்டு பண்ணும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி இன்மைனா தரித்ரம் முயற்சி இருக்கிறவன் செல்வத்தை சம்பாதிக்கலாம் முயற்சி இல்லாதவனுக்கு தரித்ரம் வந்துடும் புகுத்தி விடும் இல்ல பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஏதோ ஒரு நல்ல குரல் இருக்கு கை தூவேன் இந்த குடிங்கிற அதிகாரத்தில் வரும் நினைக்கிறேன் தெய்வம் வந்து முன்னாலே வந்து நிற்கும்பர் தெய்வம் தா முன்னாலே வந்து நிற்கும் நான் அந்த சமூகத்துக்கு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா தெய்வம் அவனுக்கு சகாயம் பண்ணுங்கிறார் வள்ளுவர் அப்ப இறைவனுடைய அருள் எனக்கு வேணும் அனுகிரகம் இது ஈஸ்வர அனுகிரக பிரார்த்தனா அங்கே என்னது மாகம் பிரம்மன்ராக்குரியாம்கிறது அர்த்தம் என்ன நான் ஒரு நாளும் ஸ்ரத்தையை விட்டுடக்கூடாது ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் ஆ ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ முதல்லேருந்து பார்த்தோம் எனக்கு ஆரோக்கியம் வேணும் எனக்கு பலம் வேணும் அப்புறம் உபனிஷத்துலேருந்து தான் பிரம்மனை தெரிஞ்சுக்க முடியும் வேறு எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது ஆ உபனிஷத்து மேலே எனக்கு ஸ்ரத்தை இருக்குது உபனிஷத்துலையும் ஸ்ரத்தை இருக்குது அந்த உபனிஷத்தை எடுத்து உபதேசம் பண்ணுற குருக்கிட்டேயும் ஸ்ரத்தை இருக்குது அவருடைய டீச்சிங்லேயும் ஸ்ரத்தை இருக்குது அதனால் எனக்கு அந்த ஸ்ரத்தையை விடப்படாது ஆனால் இந்த ஸ்ரத்தையை நான் எஃபர்ட் எடுக்கிறேன் ஆனால் என்னை பகவானும் ப்ளஸ் அது பிரார்த்தனை மா மான்னா என்னை பிரம்ம கடவுள் பரம்பொருள் மா நிராகுரியா மா நிராகுரியாம்னா நிராகரிக்காமல் இருக்கட்டும் என்னை இறைவன் நிராகரிக்காமல் இருக்கட்டும் என்னுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கட்டும் எனக்கு நன்றாக அருள் புரியட்டும் எனக்கு மோக்த்தை கொடுக்கட்டும் மோட்சத்துக்குரிய விஞ்ஞானத்தை நன்கு விளங்கும்படி செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம் இறைவன் எப்பொழுதும் என்னுடன் துணை புரிவான் ஆக முருகன் துணை அப்படின்னு போடுறோமே பிள்ளையார் துணை முருகன் துணைன்னா என்ன அர்த்தம் நான் மாத்திரம் இல்லை அவர் எனக்கு கூட இருக்காருன்னு அர்த்தம் இப்படிதானே எழுதணும் லெட்டர் எழுதுகிற போது அவன் மேலே துணைன்னு போட்டால் என்ன அர்த்தம் இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறான் விழிக்கு துணை திரு மென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் மயூரமுமே எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க என்னது அமிழ்தினும் இனியதடி பாப்பா இது ஆன்றோர் தேசமடி பாப்பா சொல்லில் உயர்ந்தது தமிழ்சொல் ஆஹ மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோ பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணட்டும் அது வந்து இது என்ன ஸ்ரத்தைங்கிறது என்னுடைய எஃபர்ட் இருக்கு பிரயத்தனம் இருக்கு என்னுடைய முயற்சியும் இடைவிடாது இருக்கட்டும் இறைவனுடைய அருளும் துணை புரியட்டும் ஆக செல்ஃப் எஃபர்ட் அண்டு கிரேஸ் எல்லாம் அதுக்குள்ள முயற்சியும் தேவை இறை அருளும் தேவை இது ஒன்றே போகணும்னு திருடக்கூடாது எல்லாம் இறைவனுடைய அருளால் தான் நடக்கிறது திருடக்கூடாது எல்லாம் ஏன் முயற்சியாக நடக்கிறதுனா அது கர்வம் எல்லாம் இறைவனுடைய அருளாலேயே நடக்கும்னா சோம்பேறித்தனம் திருடப்படாது ஆக சோம்பேறித்தனமும் கூடாது கர்வமும் கூடாது எல்லாம் வேல்யூஸ் படிக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்புறம் அடுத்தது என்ன திரும்பவும் சொல்கிறார் இதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னால் நிறைய வந்து நமக்கு டிஸ்டபன் எங்கேலாமோ வரும் எப்படி இல்லாமல் மாயெல்லாம் வேலை செய்யும் ஆக என்னால் சொல்கிறார் அரினா அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து இறைவன் இறைவனை நான் நிராகரிக்காமல் இருப்பேனாக இறைவன் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக ஏன்னா நான் இந்த இதிலேருந்து என்னென்னா இந்த உலக வாழ்க்கையில் உழலாமல் கவனமாக நான் இருப்பேன் ஆக இந்த வந்த வரவு எதுக்கு இந்த உடம்பு இந்த பகவான் இந்த உலகத்துக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரோ அந்த பர்பஸை நான் நிறைவேற்றணும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு படித்தாச்சு லௌகிக விஷயம் பார்த்தாச்சு சம்பாதிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கடைசி வரைக்கும் இதுதாங்கிறது கிடையாது ஆஹா அனிராக் அது வந்து என்னென்னா எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு முடிக்கிறதுக்கும் இதை சொல்லுவோம் சில சிலதான் ரிப்பீட்டேஷன் வந்ததுன்னா ரிப்பிட்டேஷன் தானே அநிராகரண மஸ்து அநிராகரண வஸ்து ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் புத்தகம் கிடையாது இப்போ என்ன புஸ்தகத்தை வந்து போர்டு லெட்டரில் போட்டு அண்டர்லைன் பண்ணி இன்டூ போட்டு நாலு பக்கம் புள்ளியை வச்சு பெருஷாக அதை ப்ளோ பண்ணி எல்லாம் காட்டலாம் கலர் வேணாங்கன்னு அடிக்கலாம் வைப்போம் பச்சை கலரோதோ அடித்து இது எவ்வளோ இம்பார்ட்டன் காட்டலாம் வைப்போம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் இங்கேயே உட்காந்து நான் கேனோப்ரேஷன் த்ரூ பவர் பாயிண்ட் ப்ரஸன்டேஷன் கிளாஸ் எடுக்க முடியாதா என்ன போகாது டைம் போகிறாது அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் என்னதுன்னா இதெல்லாம் இந்த சாமான சேர்க்கரை வேலையே கிடையாது இதை வைக்கணும் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி அப்புறம் திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடும் அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதுனால் என்ன குரு வந்து சிஷியனுக்கு அந்த தெய்வீக சக்தியோட தர்மத்தைலாம் அனுஷ்டானம் பண்ணி சிம்பிள் லைஃப் சாமான் நிறைய இருக்காது ஆனால் ஃபுல் ஆஃப் விஸ்டம் அதெல்லாம் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் இப்போ எந்த ரிஷிக்கு என்ன ராயல்ட்டி கொடுக்க போகிறோம் எனக்கு வேணால் குருதர்ஷனம் வாங்கிப்பேன் ஆசிரமத்தை கொடுப்போம் நான் இவருக்கு இந்த இந்த சொல்லி கொடுத்த ரிஷிக்கு நான் என்ன கொடுக்குறது இந்த கேனு உபநிஷத்தை நமக்கு உபதேசம் பண்ண ரிஷிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த இதுக்கு கமெண்ட்ரி எழுதின ஆச்சாரியர்களுக்கு நான் என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நான் வேணால் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு தட்சணை வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் அது போகிறதுன்னு வச்சுங்கோ அது நல்ல காரியத்துக்கு போகிறதுங்கிறத வச்சுப்போம் ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும் நாம் நம பரம ரிஷிப்பியகா நமஃ பரம ரிஷி பியா நமஸ்காரம் பண்ணுறோம் உங்கள் அனுகிரகத்தெல்லாம் கொடுங்கோ அவ்வளோதான் கேட்க முடியும் அவங்களும் ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது இப்போ அவங்க இல்லாட்டி அவங்க ஃபேமிலி வந்து ராயல்ட்டி கிளைம் பண்ணுவாங்களா அதெல்லாம் கிடையாது அதுதான் நம்ம தேசம் இந்த அறிவுசார் சொத்துரிமைங்கிறது நம்மள்ட கிடையவே கிடையாது அறிவு வந்து சமூகத்தோடது என்னுடைய மனசில் எனக்கு ஒரு புத்தி விசேஷம் வந்ததுன்னா அது என் ப்ராப்பர்ட்டி இல்லை அது சொசைட்டியோடய ப்ராப்பர்ட்டி அப்படி நினச்ச தேசம் இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுட்டு நான் என்னுடைய இன்டலெக்டை நான் பணமாக ஆக்கிறதுங்கிறது நம்ம ஊரில் கிடையாது அந்த காலத்தில் இப்போ அப்படிலாம் இல்லை என்னுடைய கண்டுபிடிப்பு அதுக்கு நான் இவ்வளோ ரூபா வாங்கணும் அது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தினால் பரவாயில்ல அதை வச்சு நான் வீணடிச்சேன்னா என்ன பிரயோஜனம் அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து நான் நெகேட் பண்ணாமல் இருக்கணும் ரெண்டு இதெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு நான் ஒரு நாளும் ஸ்ரத்தையை விட்டுறக்கூடாது ஈஸ்வரனும் என்னை வந்து எப்பவும் காப்பாத்திட்டே இருக்கணும் பகவானுடைய குழந்தை என்னை வந்து எப்பவும் பகவான் என்ன அரவணைச்சு காப்பாற்றணும் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா முருகா கதிர்வேலவனே அதனால் நீ தான் எனக்கு என்ன பெற்ற தாயினும் ஆயின செய்யும் தாயினும் சால பறிந்து நானேயோ தவம் செய்தேன் தேனாய் இன்னமுதமுமாய் சித்திக்கும் தானே வந்து அனுகிரகம் பண்றார் அப்போ அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்றது அநிராகரணமஸ்து அந்த காலத்தில் இப்படிதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நான் எளிமையான வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன் அந்த குரு வந்து இந்த ரெண்டு தினம் சொல்கிற போது சிஷ்யம் புரிஞ்சுப்பான் ஓஹோ இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் குரு அந்த ஒக்காபி அந்த வார்த்தை வரபோது புரிஞ்சுக்கிறான் ஓ அனிராக சொன்னத்தையே திரும்ப சொல்கிறாரே வேதத்தில் ஒரு அழகான ஒரு மந்திரம் ஒரு இடத்துல வரும் எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் எனக்கு இந்த ரெண்டு தினம் வருதுன்னு வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வேஹே வருது எஜுர்வேதத்தில் ஒரு இடத்துல நான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்கான ஒரே அர்த்தம் தான் வாஷியக்கார் வியாக்கியானகார் அதாவது இந்த உலகமே சொற்களை சார்ந்து தான் இருக்கிறது மனித சமூகம் அப்படின்னு சொல்வது இந்த மந்திரம் வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாசந்தேவா இது வாக்கு சூக்தத்தோட ஆரம்பம் வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வேகே வாஜங்கந்தர்வா பசவோ மனுஷியா நம்முடைய பேச்சாற்றல் இருக்கே சக்தி பேசுகிற கம்யூனிகேஷன் அதை டிப்பெண்ட் பண்ணி தான் தேவர்களே இயங்குகிறார்கள்னா இந்திரா ஸ்வாஹா அப்படின்னா தான் அவனுக்கு போய் சேரும் அக்னயே சுவாஹா நான் சொல்ற பதம் தானே என்னோட வாக்கு தானே மித்ரா யஸ்வாஹா வருணா யஸ்வாஹா அப்படி சொன்னால் அந்த வாக்கு அதை சார்ந்து தான் அவன் அனுகிரகம் பண்ணுறான் வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே விஸ்வே தேவாக வாசம் உபஜீவந்தி அப்படின்னு அர்த்தம் வாக்க சார்ந்து தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொற்களை சார்ந்துதான் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது கம்யூனிகேஷன்னால்தான் நம்மெல்லாம் ஒருத்தர் எல்லாருமா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறான் இப்போது அது ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபார் கம்யூனி குட் கம்யூனிகேஷன் ஃபைவ் பாயிண்ட்ஸு செவன் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு சார்ட்டு போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டுருக்கான் ஆனால் வந்து வேதம் அழகாக சொல்லிடுறது அதை ஒரு தெய்வீகத்தன்மையாக சொல்கிறது கம்யூனிகேஷனே ஒரு தெய்வமாக நினைக்கிறது எங்கே பார்க்க முடியும் வாக் சூக்தம் வாக் தேவி ஆஹா வாச்சந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாச்சந்தேவா உபஜீவந்தி விஸ்வே வாச்சம் கந்தர்வாக மியூசிக்கு பாட்டு வேணுமா வேணால் லிட்ரே என்னது லிரிக்கெல்லாம் வேணும் சாகித்யங்கள்லாம் வேணும் வாஞ்சு கந்தர்வாக பசவாக பசுமாட்டுக்கிட்ட போய் அப்படிங்கிறோம் சூச்சூங்குறோம் அதுவும் அந்த கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிறது யானைக்கிட்ட யானை பாகன் பேசுகிறான் புரிகிறது கேரளா இருக்கிறோம் மலையாளத்தில் சொல்கிறான் தமிழ்நாட்டில் தமிழில் சொல்கிறான் அஸ்ஸாமில் இருக்கிறோம் ஹிந்தி வேறு பாஷையில் சொல்கிறான் அதை புரிஞ்சுன்னு மிருகங்களும் இது பண்ணுறது உதிரி தோர்த்த பசுநாபிக்ஹியத்தை பர்த்ருகரி பசுக்கள்களாம் கூட நம்ம சொல்கிற சப்தத்தை புரிஞ்சுக்கிறது இந்த முட்டால் புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு திட்டுறார் ஒரு இடத்துல அவன் சொன்னதை கேட்டு கரெக்டாக வலது பக்கம் திரும்புறது இடது பக்கம் திரும்புகிறது இந்த யாக வண்டிகள்லாம் பசுமாடெல்லாம் சொன்னதை கேட்கறதே வாச்சங்கந்தர்வா பசவோ மனுஷியா வாச்சீமா விஸ்வா புவனா அந்நிதா இந்த பிரபஞ்சமே வாக்கிலிருந்து வந்திருக்கு ஆஹா சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது அப்படி எதுக்கு சொல்கிறேன் இது திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது பிரம்மசூத்திரம் முடிகிற சில சமயம் எண்டுக்கு வந்து எம்பசை ரெண்டு தான் சொல்லுவோம் முடிஞ்செடுத்து அப்படிங்கிறது ரெண்டு தரம் சொல்லி முடிப்போம் ஏ என்ன இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா சர்வத்தோ ஜெயமங்களம் சர்வத்தோ ஜெயமங்களம் அப்படின்னா அந்த ஸ்லோகம் மங்களம் ஓவர்னு அர்த்தம் அதே மாதிரி பிரம்மசூத்திரம் முடிக்கிற போது அனாவிரத்தி ஷப்தாத் அனாவிருத்தி ஷப்தாத்ன்னு ரெண்டு தரம் சொல் ரிப்பீட்டேஷன் கடைசியில் தான் இருக்குது பிரம்மசூத்திரத்துலேயும் அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னா என்ன ம அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து அநிராகரணம்மே அஸ்து ரெண்டு இருக்கு அநிராகரணமஸ்து அப்படின்னா நான் கடவுளை நிராகரிக்காமல் இருப்பேனாக அழுத்தம் கொடுக்கறது இறைவனும் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக மே இறைவன் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக சரி அடுத்தது என்னன்னா மறுபடியும் ஒரு பிரார்த்தனை என்னெல்லாம் பிரார்த்தனை வந்திருக்கு பாருங்க ஷரீர அவயவ ஆரோக்கிய பல பிரார்த்தனா ஷரீர அவயவ ஆரோக்கிய பல பிரார்த்தனா அப்புறம் என்னதுன்னா ஸ்ரத்தா பிரார்த்தனா பரிபூர்ண ஸ்ரத்தா பிரார்த்தனா அனுகிரக பிரார்த்தனா அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கு அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி பரிபூர்ண சாதன சதுஷ்டய பிரார்த்தனா எனக்கு சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை அதுதான் அடுத்தது வருது தத் ஆத்மனி நிறத்தை எ உபனிஷத் சு தர்மாஸ்தே மயிச்து தே மயிச்து அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் நான் டோட்டலாக என் லைஃப்பை கொடுத்துருக்கேன் என் வாழ்க்கையவே மோக்ஷத்துக்காக கொடுக்குறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இந்த உலக வாழ்க்கைக்காகவோ நான் கொடுக்கலை எனக்கு வெல்த்துக்காகவோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ என் லைஃப்பை டெடிக்கேட் பண்ணலை ஈவன் நான் புண்ணியத்துக்காக கூட என் லைஃப்பை டெடிக்கேட் பண்ணலை இப்போது இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன் புண்ணிய கர்மாக்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஞானத்துக்காக என் வாழ்க்கையவே கொடுக்குறேன் தது ஆத்மனி நிறத்தே நிறத்தே சப்ளை பண்ணிக்கணும் அதில் இருக்கேன் மையின்னு இருக்கு இல்லையா மை நிறத்தே அந்த என்னிடத்துல என் நான் அந்த ஆத்மாவில் ஆத்மான் என்ன பிரம்மாத்மனி அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவின் இடத்தில் டோட்டலாக கமிட் பண்ணிட்டு இருக்கிற என்னைங்கிறார் எனக்கு முழுக்க முழுக்க என்னை வந்து நான் இந்த வாழ்க்கைக்கு ஒப்படைச்சிருக்கேன் பரிபூர்ண சரணாகதி பண்ணியிருக்கேன் அந்யதா ஷரணம் நாஸ்தி சரணம் மமான்னு சொல்லி குரு கிட்டையும் உபனிஷத் சாஸ்திரத்துக்கிட்டையும் என்ன சரண்டர் பண்ணியிருக்கேன் சந்நியாச மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் எல்லாம் ஷரணாகதி மந்திரங்கள் தான் சன்னியாசத்துலாம் அதெல்லாம் சரணாகதி பண்றதுன்னா என்ன டோட்டல் கமிட்மெண்ட் வேறு எதுக்காகவும் கமிட் பண்ணிக்கிறது கிடையாது அதுதான் நிறத்தை நித் நிறத்தேன்னு சொன்னால் என்ன நிதராம் ரத்திகி அதுல தான் எனக்கு எஸ்தோ ஆத்ம ரத்திரேவ சாத் ஆத்ம எனக்கு வேறு எதுலேயும் டேஸ்ட் இல்லை மணி பவர் பொசிஷன் பொசஷன் ஃபேம் எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதெல்லாம் வந்து இப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு பிரம்ம ஜானம் மோட்சந்தான் வேணும் அதனால் அந்த பிரம்மா ஆத்ம விஷயத்தில் இது வந்து விஷய சப்தமி ஆக என்னால் டோட்டலாக கமிட் பண்ணிட்டுருக்கிற எம் என்னிடத்தில் என்னிடத்தில் தர்மா உபநிஷு உக்தா தே தர்மா மை சந்து உபநிஷத்துக்கள்ல என்னெல்லாம் வேல்யூஸ் எனக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கோ இந்த உண்மையை உணர்வதற்கு எனக்கு என்னவெல்லாம் தகுதிகள் தேவை என்று உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறதோ அந்த தகுதிகள் அனைத்தும் என்னிடத்தில் பொருந்து இருக்கட்டும் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி எனக்கு வேணுமோ குவாலிஃபிகேஷன் எனக்கு வேணுமோ தகுதி வேணுமோ அதெல்லாம் கொடுக்கட்டும் இது அதிகாரித்வ பிரார்த்தனை வேதாந்த சாஸ்திர விசார யோகியதா பிரார்த்தனை உபனிஷத் உபனிஷத் அத்தியன योग्यता प्रार्थना, இந்த உபனிஷத்தை அத்தியனம் பண்ணுறத்துக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி எனக்கு இருக்கட்டும் உங்களுக்கு அந்த தகுதி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த உபனிஷத்தில் பாருங்க இதே உபநிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எட்டாவது மந்திரம் கடைசி கண்டம் நாலாவது கண்டம் எட்டாவது மந்திரம் என்ன மந்த் என்ன போட்டிருக்கு பாருங்க அதுதான் தர்மாக இந்த இடத்துல தர்மம்னு சொன்னால் பண்புகள் அப்படின்னு அர்த்தம் தஸ்ய்த போதம்கர்மேதி பிரதிஷ்டாவே தா சர்வாங்கானி சத்தியமாயதனம் அழகாக சொல்லியிருக்கு இது படி இது புரியணும்னா உனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருந்தால் தான் உனக்கு புரியும் நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் அமானித்வாதி குணங்கள் தெய்வ குணங்கள் தெய்வீ சம்பத் கிருஷ்ணர் பதினாறாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற தெய்வீ சம்பத்து வேணும் பதிமூணாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற அமானித்வாதி குணங்கள் வேணும் ஆனால் உபநிஷத்தில் இந்த உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு தபஸ் பண்ணணுங்கிறார் தபஸனா என்னர்த்தோம் சிம்பிள் லைஃப் ரொம்ப ஓவராக எல்லாத்தையும் அக்வயர் பண்ணக்கூடாது அதுக்கு ஆதிசங்கர் ரொம்ப நல்லா சொல்கிறார் இந்த சாஸ்திரம் படிக்கணும் தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல் முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா பேசக்கூடாது ஃபர்ஸ்டு கண்டிஷன் மௌனமாக இருக்கணுங்கிறார் அப்புறம் நிறைய சாமானு வச்சுக்கக்கூடாதுங்கிறார் நிறைய பொருளை சேர்த்துக்கக்கூடாதுங்கிறார் தனியா தனியாக இருக்கணுங்கிற எதுக்காகவும் ஆசைப்படக்கூடாதுங்கிற இருக்கிற பொருள்லையும் ஏதோ கொஞ்ச நீ சமான் வச்சிருந்தா அதுலேயும் பற்று இருக்கக்கூடாதுங்கிற எத்தனை கண்டிஷன் பாருங்க மௌனமாக இருக்கணும் பொருள் மிகப்படையாமை பொருள் நிறைய சேர்த்து வச்சுக்கக்கூடாது வச்சிருக்கிற பொருள்லேயும் பற்று இருக்கக்கூடாது புதுசாக பொருளை வாங்கி சேர்த்துக்கணும்னு ஆசையும் இருக்கக்கூடாது தனியாகவும் இருக்கணும் இதெல்லாம் தியானத்துக்கு சொல்கிறார் இது வந்து நிதித்தியாசனத்துக்கு வேண்டிய யோகியத்தைன்னு சொல்லி விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது யோகஸ பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ பரிக்கிரகா நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா அப்படின்னு அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது நிதித்தியாசனத்துக்கு சொல்லலாம் இருந்தாலும் இங்கே என்ன தபஸு வேணும் இந்திரிய நி கிரகம் பல நட இது பண்ணணும் கர்ம கர்மன்னு சொன்னால் அக்னிகோத்ராதி கர்மங்கள் பூஜைகள்லாம் வழிபாடுகள்லாம் அதெல்லாம் பண்ணுற தர்மானுஷ்டானம்னு அர்த்தம் அற வாழ்க்கை கிடையாது சின்னதாக சிம்பிள் ரிச்சுவல் எல்லாம் வச்சுக்கணும் அப்புறம் என்னது வேதங்களில் பரிபூர்ணமான ஸ்ரத்த அதாவது அங்கங்களோடு கூடிய வேதம் படிச்சிருக்கணும் அதாவது வேத ஜஞானம் வேதத்தை பற்றின மனப்பாடம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம் இப்போ ரொம்ப கஷ்டம் இது பண்ணாது அவர் சொல்கிற தகுதி இதெல்லாம் நிறைய வேத மந்திரங்கள்லாம் தெரியணும் இப்போ நிறைய நான் கோட் பண்ணிகிட்டே இருக்கேன் காரணம் என்ன எல்லாம் அங்கெங்கே இப்போ சேர்த்து வச்சது தான் அதுதான் சொத்து ஞான தனம்தான் தனம் அதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்ளை பண்ண முடியும் சிந்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்க முடியும் பார்க்க முடியும் ஆஹா சர்வாங்காணி வேதாகா பிரதிஷ்டா எப்போ பார்த்தாலும் சாஸ்திர கருத்துக்களில் ஊறி இருக்கிற தன்மை அது ஒன்று வேணும் பொய் பேசப்படாது சத்தியமாயதனம் இத்தனையும் குணங்கள் இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கார் ஆக உப தது ஆத்மனி நிறத்தே மயி அதுக்காகவே வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிற என்னிடத்தில் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குணங்கள் வேணுமோ அந்த குணங்கள்லாம் எங்கிட்ட நல்லபடியாக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி ஒரு பிரார்த்தனை மாதிரி ஏன்னா இது ரொம்ப முக்கியம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வேதாந்தத்தை விட ரொம்ப முக்கியமாக பார்க்குறது குணங்களை தான் பார்ப்பாங்க வெளியில் இருக்கிற ஜனங்கள் பழக்கத்தில் என்ன பார்ப்பாங்க என்ன அந்த துவைத புத்தி இருக்குது அதனால் ஞானி வந்து நல்ல குணங்களோடு இருந்தால் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி இருக்கணும் சில சமயம் வேதாந்தம் கூட புரிஞ்சிடும் வேல்யூஸ் எல்லாம் இருக்காது அப்படி ஒரு இது இருக்குது ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் புரிஞ்சிடும் பட் வேல்யூஸ் இல்லைன்னு வச்சுங்களேன் அது வந்து நிறைய பேருக்கு போய் ஷேராது அது மாத்தமில்ல அது ஒரு விதமான பாப்பமாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது व्यवहार திருஷ்டியில் அதனால் இது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதில் சாதன சதுஷ்டையை சம்பத்தி அவனை உபனிஷத்து லாங்குவேஜ்லேயே நான் சொல்கிறேன் தபஸு தஸ் தப்போ தமஹா தபா தமஹா தர்மானுஷ்டானம் கர்ம வேத மந்திர வேதங்களும் வேதாங்கங்கள் வேத ஜஞானம் வேதாங்க ஜியானம் நீங்கள் அதை எவ்வளோ முடியுமோ வச்சு அது போகிறோம் மோட்சத்துக்கு அத்தனையும் படித்தானுன்னு அர்த்தம் இல்லை இங்கே சொல்கிற ஸ்டூடெண்டெல்லாம் அப்படிப்பட்ட குவாலிஃபைடு சொல்கிறார் அவர் நம்ம இதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும் தேவை இல்லை யாருக்கா டீச் பண்ணணும்னா அவ்வளோ தேவைப்படும் இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கணும்னா நிறைய படித்து சொல்ல வேண்டியிருக்கும் நாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இருந்தால் கூட போகிறோம் அந்த அனுகிரம் இருந்து கொஞ்சம் அனு கூட போகிறோம் உறுதியாக இருக்கணும் அதில் அப்புறம் பொய் பேசக்கூடாது சத்தியத்தில் முடிச்சுவிட்டார் இத்தனைக்கும் ஆதாரம் வாய்மைன்னு விட்டார் என்னது யாம் மெய்யா கண்டவற்றுள் யாதொன்றும் இல்லை வாய்மையின் நல்ல பிற வள்ளுவர் குரல் நான் பார்த்ததிலேயே வாய்மைக்கு நிகரானது ஒன்று இல்லைங்கிறார் வள்ளுவர் வேதங்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றது சத்தியம் சத்தியம் ஆஹ சாந்தி பா தே மை சந்து மை சந்து எங்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட இருக்கட்டும் நான் இவ்வளோ நேரம் எடுத்துப்பேன் நான் நினச்சி பார்க்கலை இந்த சாந்தி பாடம் நிறைவு பெறுகிறது இனி உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம் ஆக ஆரோக்கிய பல பிரார்த்தனை அப்புறம் ஸ்ரத்தா பிரார்த்தனா அப்புறம் அனுகிரக பிரார்த்தனா அப்புறம் அதாவது உபனிஷத் விசார யோக்கியதா உபனிஷத் விசாரஜன்ய ஜான பிராப்தி யோக்கியதா பிரார்த்தனை இத்தனை பிரார்த்தனையும் அழகாக பண்ணியிருக்கு இது ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை அடிக்கடி நாம் மனப்பாடம் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே வாயை திறந்து சொல்கிறத விட மனசுக்குள்ளேயே சொல்லி பகவான்கிட்ட இதை பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்கோ இந்த கேனோபனிஷத் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையில் இதை சேர்த்துக்கோங்க ஆயு மமாக் மந்திரத்தை சேத்துகம் இப்போ நான் சொல்றேன் திரும்ப சொல்லும் ஓம் ஆய் மமாணச்சுமோ சர்வாணி சர்விரிஷ மாஹம் மா மாத் அனராமஸ்தரத்தைஷுமா ஓம் சாந்தி ஷாந்திஷாந்தி ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும்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 ம் ஷா ஹரி ஓம் ஆசஸ்வீ